சரி முதலே ஒரு கேள்வியை படிக்கின்றன திருவாளர் அவர்கள் அனுப்பிய ஆறு கேள்விகள் அதிலே நான் இப்பொழுது முதல் மூன்று கேள்விகளை மட்டும் பதில் சொல்வதற்கு முற்படுகின்றோம் முதலிலே ஒரு கேள்வி கம்பர் ஒரு பாட்டிலும் காட்டுவார் ஓராயிரம் பாட்டிலும் காட்டுவார் என்று சிறப்பிக்கப்படுகின்றார் அப்படி ஓராயிரம் பாடல்களின் சாரத்தை உள்ளடக்கிய ஒரு பாட்டு எது என்பது ஒரு கருத்து இந்த பாட்டுக்கு இந்த கேள்விக்கு பல பாடல்களை எடுத்து பதில் கூறலாம் என்று நானும் சித்தாந்த அவர்களும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே பேசிக் இப்படிதான் அவர்கள் ஒரு ஒரு பாறை சோற்றுக்கு ஒரு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு பாட்டை எடுத்து சொல்வார்கள் கம்பன் ஒரு பாட்டிலும் காட்டுவான் ஆயிரம் பாட்டிலும் காட்டுவான்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்கறாரு அகலிகையை பற்றி ஒரு ஐம்பது அறுபது பாட்டு பாட்டியிருக்கான் தாடையை பற்றி ஒரு நாற்பது ஐம்பது பாட்டு பாட்டியிருக்கான் இவ்வளவு சேர்ந்து ஒரு நூறுநூற்றி பாட்டு இருக்கும் என்ன பண்ணான் ஒரே பாட்டில் ஆயிரம் பாட்டில் உள்ள ஒரு பாட்டில் சொல்லுவது போல இவ்வளவு ஒரே பாட்டில் என்ன பாடினான்னா ஒரு பாட்டில் என்ன ரெண்டு வரிகளே பாடிட்டான் எப்படின்னா இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்தரைக்கு மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் தாடகம் முடிஞ்சு ஒரே வரியில கை வண்ணம் அங்கு கண்டேன் அகலிய கடால் வண்ணம் இங்கு கண்டேன் அகலிய கதை முடிஞ்சு வச்சு கால் வண்ணம்ண்டிய கேட்ட ஆயிரம் பாட்டுல சொல்ல வேண்டியது ஒரே பாட்டு என்ன சொல்லிவிட்டான் இனி இந்த உலகுக்கெல்லாம் இனி எப்ப நீ அகலியை அனுகிரகிச்சு உன் கால் தூசிப்பட்டவுடனே எப்பொழுது அகலி எழுந்து விட்டாலோ இனி இந்த உலகுக்கு துயர் என்பதே கிடையாது இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிர் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ இனி துயர் என்பதே கிடையாது என்ன ஆச்சு இந்த ராமாயண காலத்திலேயும் தேவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் சீதை விடுதலை செய்யப்படுறா மக்களெல்லாம் சுவிச்சமாக வாழுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் சொல்லி இன்றைக்கும் இந்த உலகுக்கெல்லாம் இனி துயர் வண்ணம் உருவதுண்டோ ராமநாமத்தை சொன்னீர்களானால் ராமனை வழிபடுவீர்களானால் ராமாயணத்தை படிப்பீர்களானால் ராமகாதையை கழிப்பீர்களானால் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிர் வண்ணம் நன்றி வேறோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ வேற தும்ப வருமானா பதினாயிரம் பாட்டில் சொல்ல வேண்டியதை ஒரே பாட்டில் அடைக்கிட்டான் பதினாயிரம் பாட்டு ராமனுடைய புகழை பாடி இதுலாம் இருப்பதனாலே உங்களுடைய நீங்கும்னு சொல்ல வேண்டிய கருத்தை ஒரே பாட்டுல இவ்வண்ணம் நிகழ்ந்த போரில் மலை வண்ணத் தன்னலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கை வண்ணம் எங்கே தாடகேட்ட கால்வண்ணம் இங்கு கண்டேன் இதுல இன்னொரு நயம் என்னன்னு கேட்ட அதான் ஒரு பாட்டில் பல கருத்து சொல்றான் இப்போ உங்களுக்கு தின்னப்பன் ஒரு பாட்டு சொன்னார் மையோ மரகதமோ மலைமுகிலோ மரி மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோயோன் அழியாடையான் அப்படின்னு பாடுனான்ல இந்த பாட்டில் என்ன பண்ணான் மை வண்ணத்தரைக்கு போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் May vannat arakki for This is a new idea I am going to die If there is a man There is a man May vannam May is the name May is the name May vannam He is the name Raman Raman is the name மையோ மரகதமோ மலைமுக மருகு கடலோங்கிறான் அவ ராமன் கருப்புத்தான் தாடகையும் கருப்புத்தான் என்ன சிறப்பு ரெண்டு வரையில் காட்டுறான் மை வண்ணத்தரைக்கு போரில் மலை வண்ணத்து அண்ணலேங்கிறான் அவ மைக்கு நீ மேக கருப்புங்கிறான் ராமன் மேக கருப்பு தாடக மைக்கறுப்புனா என்ன வித்தியாசம் மைக்கறுப்புங்கிற இருட்டு நேரம் இருட்டு நிறத்தில் இருக்கிற பொருட்கள் தெரியாது நடந்தவனா தடுமாறி கீழே விழுந்துருவான் ஆனால் மேகம் மூட்டம் விட்டுருக்கும் பொழுது ஒரு ஒரு வெளிச்சம் இருக்கும் தடுமாற மாட்டான் நடந்து தெரிவான் மழையும் பொடியும் அப்போ மலைவண்ணத்தன்னல் கருணைமயமானவன் பொருள்கள் நமக்கு தெரியும் இருக்கும் பொழுது அதனால உனது அறிவு விளங்கும் ஆனால் மை வண்ணத்தரைக்கியாகிய இந்த தடகையை பார்த்தோம்னா இருட்டு மயமா இருக்கும் நம்ம அறிவும் விளங்காது மூடமாக போயிடுவோம்னு சொல்லி மலைவண்ணத்து அரைக்கி போவரில் மை வண்ணத்து அக்கி போல்லை வண்ணத்து அண்ணலேவும் சண்ட போட்டான்ல சண்டை போடும் பொழுது அங்கே வான்மியத்தில் சொல்லி திரும்ப ஆச்சரியமா இருக்கு சண்டை போடும் பொழுது என்ன பண்ணான் லட்சுமணம் போய் தாடையினுடைய மூக்கையும் காதையும் வெட்டிட்டான் இங்க கம்பன் அதை பாடவே இல்லை உடனே எடுத்தான் எடுத்து போட்டான் போட்டான் போட்ட உடனே அப்படியே விழுந்து போனான் அப்படி இருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த பண்பாட்டு கேட்டபடி காதை மூக்கியன்னு முதலே சொல்ல கூடாதுங்கிறதுக்காக அந்த கதையை வான்மியத்தை மாத்திக்கிட்டான் மாத்திக்கிட்டு ஒரே பானத்தினால அவளை கீழே விழுத்துனா கைவண்ணத்தை சொல்றாங்க அதனால ஆயிரம் பாட்டில் சொல்ல வேண்டியது ஒரே பாட்டுல சொல்றான் அப்படி பல இடங்களில் அவன் பாடக்கூடியவன் என்பதுக்கு தான் அந்த ஆயிரம் பாட்டில் சொல்கிறது ஒரு பாட்டில் சொல்கிறான்னு சொல்கிறேன் முடிஞ்சுது அடுத்து நம்ம மை வண்ணத்தை அரைக்கி போரில் மழை அண்ணல் என்பதற்கும் அந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் மிக ஆண்ட நுட்பமான நயம் நான் சொன்ன அந்த மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுயிரோ அதோட தொடர்படுத்தி பேசுகின்ற ஒரு பே ஒரு குறிப்பை இங்கே அடுத்த அற்ப ஒரு கேள்வி இந்த கேள்வி இன்னொரு அன்பரும் கேட்டிருக்கிறார் ரெண்டு பேரையும் படிச்சுடைய கேள்வி கேள்விதானே அனுமன் ஒரு பிரம்மச்சாரி கிராமர் சீதையை பற்றி திருமணமாதவரிடம் கூறியுள்ள அடையாளங்கள் சரியல்ல அவை இலைமறை காயாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் தங்கள் அனுபவம் எப்படியோ என்று கேட்டிருக்கிறார் அவர் பேர சொல்ல கிருஷ்ணன் பகுதியை சார்ந்தவர் கிருஷ்ணன் அவர்களும் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு காணாமல் போன சீதையை தேடி வரும்படி அனுமானிடம் ராமன் பணித்த போது அனுமான் சீதையின் அங்க அடையாளத்தினை கேட்கிறார் ராமன் சீதையின் அங்கு அடையாளங்களை கூறி வரும்போது பல வகையாக எல்லா உறுப்புகளையும் வர்ணித்து பாடுகின்றானே பாடு சொல்வன் கூறுகிறார் சீரிய நல்ல பல குணங்களையும் எண்ணங்களையும் கொண்ட ராமன் இப்படி தன் மனைவியை பற்றி பிறரிடம் கூறுவதை மனம் ஏற்க மறுக்கிறது இது குறித்து தங்கள் கருத்து யாரு என்று கம்மன் விழாவில் காரைக்குடி கம்பன் விழாவிலும் கேட்கப்பட்ட கேள்வி என்று சித்தாந்த பலகாலமாக கேட்கிற கேள்வி காரணம் என்னன்னு கேட்ட தமிழ் இலக்கிய மரபு தெரிஞ்சியை கேட்க மாட்டோம் தமிழ் இலக்கியத்தில் ஒரு மரபு இருக்கு அதாவது அது போய்டிக்கல் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அர்த்தம் ஆமா அது போய்டிக்கல் கன்வர்ஷன் அதிலே ஒரு ஒரு இலக்கிய மரபு ஒன்று இருக்கு எப்படின்னு கேட்டா ஒரு பெண்ணை வர்ணிக்கும் பொழுது பாதாதி கேசம் கேசாதிபாதமாக வர்ணிப்பது என்பது ஒரு இலக்கணம் அந்த இலக்கணத்தின் பிரகாரணம் தான் வர்ணிக்கணும் அதுக்காக கண்ணை மட்டும் சொல்லிவிட்டு முகத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடுறதில்லை இப்போ கண்ணகி வர்ணிக்கிறாரு இளங்கோ தலையிலிருந்து கால் வரல கால்லிருந்து தலை வரல வர்ணிக்கிறாரு என்ன அப்படி வர்ணிப்பது என்பது ஒரு இலக்கணம் இப்ப ஞான சம்பந்த பெருமா பெரிய அருளாளர் அவரை விட பெரிய அருளாளர் பார்த்தது இல்லை அவர் என்ன பாடுறார் குறும்பை மென்முலையாள் பங்கன் ஈஸ்வரியனுடைய சன்னியங்கள் மிக அழகாக குறும்பை போறார் சொல்லலாமா அவருடைய ஜெகன் மாதாவினுடைய அந்த மார்பகத்தை அவர் பேசலாமா அப்படின்னு கேட்கிறோமா காரணம் என்ன அது தமிழ் இலக்கிய மரம் தமிழ் இலக்கியத்தில் மனைவினு உடனே கண்டுபிடிச்சுட்டான் கற்பிணக்க அரசின் எதுக்காக பாடுறான்னு கேட்டா ஒரு பெண்ணை வர்ணிக்கும் பொழுது அது தெய்வமா தான் தலையில் இருந்து கால் வரல கேசாதி பாதம் பாதாதி கேசமாக வர்ணிக்கிறான் அந்த வர்ணிப்பை எப்படி நம்ம எடுத்துக்கோன்னா பிரசமா நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது அது ஒரு தமிழ் இலக்கிய மரபுன்னு எடுத்துக்கணும் இல்லைன்னா பல இடங்களில் சிக்கற்படும் காரணம் கேட்டா ஈஸ்வரன் உலா வருவார் உலா வரும் பொழுது பெண்கள் எல்லாம் மோகித்து விடுகிறதாக உலாப்பாடுவார்கள் தமிழ்ல அப்ப அந்த பெண்கள்லாம் கற்பிழிந்து போனார்கள் அர்த்தம் பண்ணிக்கிறது வர்ற ஆடவனுடைய அழகை பார்த்து மயங்குறார்கள் உலாவியர் படலத்தில் வருது அந்த ராமாயணத்துல எல்லா பெண்களும் ராமணக்கண்ணும் மயங்கி போனார்கள் அவ்வளவு பேரும் கற்புழந்தவர்கள் அப்ப அதெல்லாம் என்ன அதெல்லாம் உண்டாட்டு படலம் குலாவியற் இந்த திருமண படலம் இந்த அடையாளம் காண்கின்ற படலம் எல்லாம் ஒரு தமிழ் இலக்கிய மரபுப்படி பாடுகின்ற பாடல் இ சுட் நாட் இன் லிட்டர்லி அதாவது அப்படியே அது இருக்கதை எடுத்துக்கொண்டு இது பார்த்தா இப்படி சொல்லலாமா பிரம்மச்சார்டி இதெல்லாம் பேசலாமான்னு அர்த்தம் இல்லை தெய்வத்தை வர்ணிப்பதுன்னு அர்த்தம் அதனால ஈஸ்வரி வர்ணிக்கிறார் ஞானசம்பந்தர் பட்டி சைத்த அல்குலாஸ்வரிய சம்திங் இஸ் ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கு தமிழ் இலக்கியத்தில் இப்படி சொல்றதுன்னு சொல்லுவோம் அதனால கேசாதிபாதம் பாதாசிகேதமா இந்த கேசாதிபாதம் பாதாதி கேதத்தில் கூட ஒரு நயன் என்ன கேட்டா ஒரு தெய்வத்தை நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம் முதல்ல தலையில் இருந்து காலில் இருந்து தலை தலை வரல பார்க்கலாம் ஒவ்வொரு அவயமாக சிந்திச்சு பார்க்கலாம் தியானத்தில் அப்புறம் தலையில் இருந்து கால் வரல பார்க்கலாம் அதே பாதாதி கேசம் கேசாதி பாதம் சொல்றது ஆனால் இங்கிலீஷ்லயும் அது தமிழ்ல தான் சொல்லலாம் அதை பாதாதி கேசம் கேசாதி பாதம் சொல்றது இல்லை ஹெட் தான் அப்படிதான் வரும் இங்கிலீஷ் மரபு அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கண மரபு இருக்கு அது தமிழ் இலக்கண மரபில் பாடப்பட்டதை உடைய அதை விரசமாக நம்ம எடுத்துக்கொண்டு சிந்திக்க கூடாது அது இலக்கியம் இலக்கியத்தில் பாடுகின்ற மரபு அனுமன் பிரம்மச்சாரின்னு கேட்டால் அவன் கல்லாத கலையும் இல்லை அவன் படிக்காத வேதங்களும் இல்லை அவன் செக்ஷுவல் கலையெல்லாம் நல்லா படிச்சிருப்பான் அதுக்காக பிரம்மச்சாரிங்கிறதுக்காக அவனுடைய நெஞ்சு கலங்கார் எல்லாம் கலையாக கற்றிருப்பான் அதனால இது சொல்றதுனால சலன் அடைய போறல ஒரு மாதாவை தெய்வத்தை வர்ணிக்கிறதா இப்ப ஈஸ்வரிய வர்ணிக்கிறார் வரிசையா பட்டா அபிராமி பட்டர் ஈஸ்வரியை வர்ணிக்கிறார் வரிசையா வர்ணிக்கிறார் அவருடைய கால தலையை எல்லாம் வர்ணிக்கிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்த அல அதை பார்த்தோன்னு உங்களுக்கு பிரசமா தோணுது அப்படி தோண ஆரம்பிச்சா என்ன ஆகுன்னு கேட்டா இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன் இங்க மலையாவது நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு போனீர்கள் கோபுரங்கள்ல வரிசையாக பெண்களுடைய உறுப்புகள் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வருஷத்தை கோயில் வச்சிருக்காரு அது ஒரு கலை அந்த கலையின் பரகாரம் செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இந்த கலையில ஒரு ஒரு நுணுக்கம் சொல்றேன் ஆச்சரியப்படுவீர்கள் இங்கே மேல்நாட்டு கலை நுணுக்க கொஞ்சம் சொல்கிறேன் அதாவது மேல்நாட்டில் சித்திரம் எழுதுறவர்கள் இருக்காரு ஒரு பெண்ணை அப்படியே வடிவமாக எடுத்து எழுதுவார்கள் அவள் வந்து நிர்வாணமாக நிற்பான் அப்படியே அவளை பார்த்து அப்படியே அந்த அங்காடையாளன்னா எழுதுவான் மாடல் சித்திரம்னு சொல்கிறது அப்படியே எடுத்து போடுவாங்க அவள் நிர்வாணம் நிற்கிறதுக்கு அவமானமாக கருதுறது அவளுடைய உறுப்புகள் அவங்க கண்டு ஆசைப்படுறதில்லை அப்படியே அந்த கலை நோக்கோட்டை பார்த்து எழுதுறான் அது அது பல இடங்களில் மாடல் சித்திரங்கள் இருக்குது அவன் நிர்வாணமாகவே வந்து நிற்பான் ஆனா வித்தியாசமே கிடையாது அது ஜவஹர்லால் நேரு எழுதினாரு அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் எழுதி அவர் லண்டனுக்கு போயிருந்தான் போயிருக்கும் பொழுது இந்த மாடல் சித்திரம் எழுதுற கலக்கூடத்துக்கு போயிருந்தான் அந்த பெண் அப்படியே நிக்கிறான் சில பதமை போல நிற்கிறான் நிர்வாணமாக நிக்கிறான் இவன் அப்படியே எழுதுறான் படம் ஒரு உணர்வு இவனுக்கு இல்லையா அவளுடைய இதை அந்த படத்துக்காகத்தான் பாத்துக்கணும் எழுதி அப்படியே எழுதுறான் அது அப்ப அவர் கேட்டாரான் நேரு நேரு எழுதுறாரு வேடிக்கையாருக்கு எழுதுறாரு இந்த மாதிரி காட்சியில் எழுதுறானே இவனுடைய மனம் துணுக்குறாதான் இவனுடைய மனம் கிளேசம் அடையாதா இன்னொன்னு அது கலை அவன் அதே உணர்வுல எழுதுவானே ஒழிய அந்த பெண்ணுடைய இதுகளை பார்த்து மோகிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான் சொல்லி இப்படி சொன்னானா ஆனால் அவள் அசைந்தாலோ ஆடினாளோ விரசம் அப்படின்னு அப்படியே ஆடினாலோ அசைந்தாலோ விரசம் அப்படின்னு எழுதியிருக்காது இவி ஷேக்ஸ்கர் பாடி அது விரசம் அப்படின்னு நின்னானா அது கலை நின்னால் கலை ஆடினால் விரசம் அப்படின்னு எழுதியிருக்காது இதெல்லாம் நீங்க கலை நுணுக்கத்தில் வச்சு பேச வேண்டிய விஷயங்கள் அதனால இந்த அப்படி பாடியிருக்கான பாடலாமான்னு கேட்கக்கூடாது அது ஒரு இலக்கிய மரப்பட சரி அப்படின் அடுத்த அடுத்த கேள்வி ஔவையார் ஒட்ட கூத்தர் கம்பர் மூவரும் சமகாலத்தவர்கள் வாணியின் அருள் பெற்றவர்கள் கைவாளர்கள் இவர்கள் தகாத வார்த்தைகளை சொல்லி சண்டையிட்டுக் கொள்வது கற்றவர்களுக்கு அழகாகுமா சான்று தனிப்பாடல் திரட்டு என்று குறிப்பிட்டிருக்காரு தனிப்பாடல் திரட்டுல வர்ற கதை எல்லாம் கட்டுக்கதைகள் அது உண்மை அல்ல எந்த ஆராய்ச்சியாளரும் அதை ஒப்புக்கொள்றது இல்லை அதாவது கம்பனுக்கும் அவையாருக்கும் முடிச்சு போடுறதுல அர்த்தமே இல்லை அவள் ஒரு காலம் இவனும் ஒரு காலம் இந்த கதையா பாடி வள்ளிக்கு இந்த ஆதிக்கு பிறந்தவன் ஆதிங்கிறவனுக்கும் ஆதிங்கிற பொண்ணுக்கும் மணி ஆயிக்கின்ற ஒரு அவையார் நல்வழி பாட அவர் இந்த குரல் அப்பை குரல் ஒன்று பாடியிருக்காங்க அந்த அப்பையார் யோக முறையில் பாடினது பல அப்பையார்கள் பல பட்டினத்தார்கள் பல பேர் இந்த பேராலை வழங்கியிருக்கார்கள் தனிப்பாட திரட்டில் அவங்களாக சில கதைகளை சிருஷ்டித்து எழுதிட்டார்கள் இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் யாரும் இதை ஒத்துக்கிறது இல்லை அதனால அவர்களுக்கு சண்டை நடந்துச்சு போட்டி நடந்ததுங்கிற கதையெல்லாம் பொய்க் கதைகள் அந்த கதைகளை யாரும் ஒப்புக்கொள்றதுமில்லை அதை இன்னைக்கு ஆராய்ச்சி உலகம் ஏற்றுக்கொள்றதுமில்ல ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு காலம் உடையவர்கள்ங்கிறதுனால அதை பற்றி பேச்சு கிடையாது அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவர்கள் காலம் அல்ல அப்ப வருக கேள்விகளை அனுப்பி இருக்கார் திரு அழகமலை மூன்று கேள்விகளுக்கு இன்னும் மறுநாள் வந்து கேள்விகள் கேட்கமாறச் சொல்லி இருக்கின்றார் எனவே அந்த மூன்று கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லிவிட்டு நாளைக்குமத்த மூன்று கேள்விகளுக்கு பதில் வரணும் அடுத்து வர இன்று கேள்வி அனுப்பி உள்ள சில கேள்விகளுக்கு இந்த இந்த கேள்வி படிங்க இது என்ன கேள்வி ராவணுக்கு பத்தியதா ராவணுக்கு பத்தியதா இது என்னது ராமாயண காவியத்தை பற்றி ராமாயண காவியத்தை பற்றி ஓரளவு படித்திருக்கிறேன் முழு கதையை படித்த பிறகு என் மனதில் ஒரு நெருடன் கம்பரின் காவியத்தை நன்கு கவனிக்கும் போது வடநாட்டவர் மனித தெய்வ அம்சம் கொண்டவர்களாகவும் தென்னாட்டவர் வானரப்படையாகவும் இலங்கை மக்களை அறக்கரளாகவும் சித்தரிப்பது போல் சித்தரித்திருப்பது போல் உள்ளது தங்கள் கருத்து என்ன இந்த கருத்து ரொம்ப காலமாக ஒரு திராவிட பாரம்பரியத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டது ஆனால் கம்பன் பாடும்பொழுது இந்த கருத்தில் பாடலை ஏன்னு கேட்டால் இப்ப ராவணனே நீங்கள் அறக்குறன்னு சொல்றோம்ல ராவணன் பிராமணன் பாடுறான் ஆரியன் அந்தனு பாடுறான் கம்பன் ஆரியன் ஆயிரம் வேதம் உடையான்னு பாடுறான் ஆயிரம் வேதங்களை சொல்லுகின்றவன் ராவணனுங்கிறான் அதோடு நாரத முனிவர்க்கேற்ப நயம் பட உரைத்த என்ன நாரத முனிவருக்கு ஏற்றா போல ராவணன் வேதத்தை வேதத்துக்கு பலி சொல்கிறான் வேதத்தில் மகாபல்வன் ராவணனே அப்போ எப்படி அவனை அறக்கர்கள் படைக்கிறது வேதம் பிடிச்சு பிராமணங்களை சொல்றான் அது போல வான்றப்படைகளெல்லாம் தென்னாட்டு வான்றப்படைகள் எல்லாம் தென்னாட்டுக்காரர்கள் சொல்லப்பட்டுன்னு சொல்றான் ஆனால் இந்த காவியம் வடநாட்டில் தோன்றியது அவர் தென்னாட்டுக்கு வர்றாரு இங்கே கிருஷ்ண்கிந்தையில் உள்ளவர்களை வானரம்னு நம்ம பேர் கொடுத்துருக்கோம் பாருங்க வானரம்ங்கிறது கிருஷ்கிந்தையில் உள்ள ஒரு மானிட வர்க்கம்தான் அது குரங்குகள் அல்லாது அதான் வா அதாவது காட்டிலே வசிக்கின்ற நரர்கள்னு அர்த்தம் ஒரு வகை குரங்கு தோற்றம் உடையவர்கள் அர்த்தம் அது திருநாட்டு பகுதி அல்லது அது ஆந்திராவில் ஒரு சைடு அது இருக்கிறதா காட்டுனாதன் இந்த வித்தியாசம் இன வித்தியாசம் மொழி வித்தியாசம் கலை வித்தியாசமெல்லாம் வச்சு அவன் பாடலை கம்பராமாயணத்தை பொறுத்தவரை அவன் பாடலை பெருக்கும்போது <Sessizuk> <Sessizuk> <Sessizuk> அதை குரங்குபடையா கொண்டவங்க என்ன ஆகும் அது இந்த வேறுபாடுகள் எல்லாம் கம்பராமாயணத்தை பொறுத்தவரையில் கிடையாது ஓட்டியது சீதையை எப்படி பார்த்தாள் டிவைன் பீட்டியாகவா செக்சியாகவா அதுமையான சூர்பனகை என்பவர்கள் எப்படின்னு கேட்டால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் உண்டு எப்படின்னா பெண்கள் புறா கண்ணை விட அழகா இருந்தா புறாப்படுவார் அது பெண்களுக்கு இயல்பாகவே உள்ள ஒன்று அதனால பெண்களுக்கு பொறாமை அவள் என்ன ராமனுக்கு தான் வாழ்க்கை துணையா வரவேண்டும் என்று சூப்பநாயக விரும்புகிறார் தனக்கு போட்டியாக சீதை இருக்கிறாள் நினைக்கிறார் பொறாமை கண்ணோடு ஆத்திரோடு பார்க்கல பொறாமை பொறாமை கண்ணோடு பார்த்து அவளை கெடுக்க முடிவு பொறாமை கிரியை அடுத்த வினா திருவாடர் கண்ணுசாமி என்பவர் கேட்டிருக்கின்றார் தசரத அரசரின் இறப்பின் போது நான்கு குமாரர்கள் இல்லை வைணவாகமபடி இமச்சடங்கு எப்படி நடைபெற்றது யாரால் சடங்கு நிறைவேற்றப்பட்டது இது கம்பராமாயணத்தில் தெளிவாக சொல்றான் நாலு பேருமே இல்லாதனால உடனே தைரம் ஆட்டு படலம் போட்டு இந்த ராவணனுடைய இது தசரனுடைய பாடியை தைலமிட்டு கெட்டு போகாமல் வச்சுப்படுறாங்க இப்போ ஹாஸ்பத்திரியில் வச்சுப்படுவாங்க சில ஊசிகளை போட்டு வச்சுட்டா அப்படியே பாடி இருக்கும் அப்புறம் உடையவர்கள் இப்போ இப்போ இந்தியாவில் இப்போ இறந்து போகிறாருன்னு வச்சுக்குவான் பையன் மகன் போய் தான் கிரிய பண்ணோன்னா அங்கே ஹாஸ்பிட்டல்லே ஒரு ஊசி போட்டு அதை அழிவு போயிடுவன் உடம்பு அப்படியே வச்சுக்குவான் அப்புறம் மகன் போய் கிரியை பண்ணுவான் அதே மாதிரி தசரதன் செத்த உடனே வசித்தர் சொன்னார் அவன் தைலம் தைலத்தை அங்கே தைலம்னால் ஒரு மருந்து மருந்து கிடந்த எண்ணெய் அது அதில் பாடியை போட்டு விட்டா அது கெட்டு போகாமல் இருக்கும் அவர்கள் வந்த விற்பாடு ஈமைச்சடங்கு நடத்தலாம்னாங்க சரிதான் தைல மாட்டு படத்தில் போட்டான் போட்ட விற்பாடு ராமர்தி லட்சுமணன் தான் வரமாட்டார்கள் அதுக்காக பரதனையும் சத்துருக்குன்னு எதிர்பார்த்தாங்க பரதன் சத்துருக்கன் வந்துட்டான் வந்த விற்பாடு த சொன்னார் இந்த மாதிரி தாப்பு நான் இறந்து தைலம் வச்சுருக்கேன் அப்போ ஈமைக்கறி நடத்த ஒண்ணுமே அப்படின்னாங்க நடத்த ஒன்னா தசரை என்ன சொல்லி போயிருக்காருன்னா பரதன் என்னுடைய மகன் அல்லன்னு சொல்லிட்டு போயிட்டான் என்ன பரதனுக்காகத்தான ராமன் காட்டுக்கு போன்ற இந்த கோபத்துல வேற வழியில சத்துருக்க நடத்த சொல்லுவோம் என்று வஸ்ட்டை தீர்மானித்து அந்த வைணவ ஆகம பிரகாரம் எல்லா வகை சடங்குகளும் சத்துருக்கன் செய்கிறான் அடுத்த பத்து தலை என்கிறார்கள் உண்மையில் ராவணனுக்கு பத்து தலை என்கிறார்கள் உண்மையில் பத்து தலையா அல்லது பத்து தலைக்குரிய குணாதிசயங்கள் கொண்டவையா ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு அறக்கரை சிருஷ்டிப்பதற்கு அவனுக்கு பத்து தலை இருபது கைகள் அதாவது ரொம்ப ஒரு பெரிய வீரன் பத்து பத்து திசைகளையும் ஆளுகிறவன் அதாவது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு ஆகாயம் பூமியாய பத்து திசைகளையும் ஆட்சியை செலுத்துகின்றவன் அப்படி என்பதெல்லாம் காட்டுவதற்காக பத்து தலையை உருவகமாக சொல்லவும் சொல்லுவான் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோணும் கம்பரா ராமாயணம் நடந்தது உண்மை நிகழ்ச்சி என்று வைத்தமானால் இந்த மாதிரி சண்டை நடந்தது தாமரை போனார் சீரிய தூக்கின்னு போனான் எல்லா கதையும் அப்படி நான் பூரணம் நம்புகிறதா இருந்தால் அதை கதையை லிட்டரரியாக எடுத்துக்கினா அவனுக்கு பத்து தலை உண்டுனே ஒத்துக்கணும் ஆனால் இப்பொழுது ஆனந்த ராமாயணம்னு ஒன்று இருக்குது அந்த ராமாயணத்தில் என்ன பண்ணிவிட்டார்கள்னால் இந்த நிகழ்ச்சி பூராவும் தத்துவார்த்தம் தான் அதாவது உள்ளர்த்தத்தை வைத்து ஒரு கதையாக சிருஷ்டு தான் இது உண்மையில் நடந்ததில்லை கொஞ்சம் நடந்திருக்கும் சி கொஞ்சம் ஓரளவு நடந்திருக்கும் அதை வைத்து தத்துவார்த்தம் அமைத்து விட்டார்கள் என்று தான் ஆனந்த பேசுகிறது அந்த வகையில் இந்த குணாதிசயங்களாக உள்ளபடி கேள்வி திருவாளர் ஆ துரசாமி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ரெண்டு கேள்விகள் இருக்கின்றன ஒன்று கற்பில் மிகச்சிறந்தவள் கண்ணகியா சீதையா துரைசாமி சீதையை கற்பி சிறந்தவள் கண்ணகியா சீதையான ஒப்பிட முடியாது ராமாயண காவியத்தில் கற்பில் சிறந்தவள் முடிவு முடியாது ஆனால் அவரு கற்பில் சிறந்ததுக்கு கண்ணகி எப்படி காட்டுகிறார் கேட்டா அவன் மதுர்மா நகரத்தை கற்பாத்தல் அங்கு தெரியப்படுது ஆனா இவன் என்ன பண்றான் கம்பன் அதை மனசுல வச்சு வைத்துக் கொண்டு என்ன சொல்றான் ஆற்றலால் சுடுவன் இவ்வளவு அவன் ராமபிரானுக்கு மதிப்பு வராதுங்கிறதுக்காக அவன் வந்து அழிக்கிறதுக்காக நான் விட்டு வச்சிருக்கேன் அந்த கண்ணையை அதனால ரெண்டு பாத்திரங்கள்ல கற்பிர் சேர்ந்தவள் சீதையா அல்லது கண்ணையா ஒப்புட்டு பேசப்படாது அது ஒரு தனி முறையில் அவருடைய தன்மை இது தனிமுறையில தன்மை இப்ப சாதனம் என்ன பதில் சொல்லுவோம் இப்போ உலகத்துல ரொம்ப சிறந்தவர் ஞானசம்பந்தது அப்பர் போக்குவரம் ஞானசம்பந்தர் போக்குவரணும் அவரும் ஒரு அருளாளர் இவரும் போற்றுவோம் அது போல சீதையும் போற்றுவோம் கண்ணகையும் அடுத்த வினா ராமன் மீண்டும் கற்பிணியாகிய சீதையை காட்டுக்கு அனுப்பியது சரியா தவறு என்பது என் கருத்து தங்களது விளக்கத்தை அறிய விரும்புகிறேன் கம்பராமாயணக்காரன் இதற்காக விட்டுட்டான் பட்டாபிஷத்தோடு ஒட்டக்கூத்தர் பாடுறார் ராமன் கம்பன் தொடல கம்பன் அதுக்காக வேண்டும் என்றே பட்டாபிஷத்தோடு ராமாயணத்தை முடிச்சுட்டான் கம்பனை பத்தி பட்டாபிஷத்தோடு நிறுத்திக்க வேண்டிய கிடையாது அதெல்லாம் கம்பன் கிடையாது கம்பனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அதனால கம்பன் இதோடு நிறுத்திவிட்டான் மங்களகரமாக முடிச்சுட்டான் ஆனந்தமா பட்டாபுஷி நடந்தது மங்களகரமா வாழ்ந்தார்கள் இந்த கேள்விக்கு இடம் இல்லை பதில் விட பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையா சுழன்றுடும் தோற்றம் பார்த்தே மாறி அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் இதில் இருந்து தெளிவாக பேச வேண்டும் ஏனென்றால் உலகம் முன்னேறி கொண்டே வருகிறது அறிவியல் முன்னேற்ற வீதி கொண்டே வருகிறது இந்த நிலையில் நாம் இன்னும் சீதையினுடைய அழகையும் சூர்பனகை சீதையை எங்கெனம் கண்டாள் என்ற வாதத்தையும் அகலியின் தடாகையும் இந்த பழங்குகளிடையே நமக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தால் அதனால் இன்றைய வாழ்வுக்கு இன்றைய வாழ்வுக்கு என்ன பயன் இந்த வினாவுக்கு தாங்கள் விடையளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அன்பு உருந்து இதை தவறாக இடைபடக்கூடாது இந்த இலக்கியங்களை பேசுவதால் என்ன பயன் இன்றைய வாழ்விற்குது பெரும் பயன் அளிக்கும் வேற யாரையும் நான் சார்ந்து சொல்ல வேண்டியதில்லை என்ன சொன்னார் தெரியுமா இந்த வருஷம் வருஷ ஆண்டு விழாவில் மேல்நாட்டார்களை நீங்கள் பின்பற்றினீர்களானால் யாருன்னு நினைவு இருக்கும் மேல்நாட்டார்களை பின்பற்றினால் யுவர் ஏசியன் ஏசியன் அன்னாரும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் you should not follow the americans enna americansude vignanam munnerdhe neenga pinbathikollalam americansude puruladharam munnerdhe neenga pirumuthikollalam aanal samuga amaippile illara vaalvile you should follow the asian traditions yaar sunana amukkilavadi indraki roma murpokana naadu endru karadhu inda edathil sollapatta vaarthai tambramaraman solluvathu adhu thaan enna soludhu na serandha illara vaalkey semmeyana illara vaalkey endru nam aduthavanam appa amerikall enna aachu நீங்க தமிழர்கள் பொருளாதார அமெரிக்காவில் ஆலா விடுவான் அதனால இந்த இலக்கியங்கள் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை அதாவது பொருளாதார விஷயம் வாழ்க்கையை உங்களுக்கு தருவது இந்த இலக்கியங்கள் தான் இது காலத்துக்கு காலம் மாறினாலும் கூட அடிப்படைகள் மாறமாட்டார் இப்போ உண்மை பேச இருக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே பத்து டென் கமாண்ட்மெண்ட்ஸ்லேசு சொன்னார் நீங்கள் பொய் சொல்லாதீர்கள் காலம் மாறுதுங்கிறதுக்காக எல்லாரையும் கில் பண்ணுங்கள் எல்லாரையும் கொள்ளுங்கள் காலம் சுழற்சியா மாறுகிறது கொள்ளுங்கள் எல்லாரையும் அடிப்படை உண்மைகள் அடிப்படை உண்மைகள் எப்பொழுது மாறாத சாஸ்வதமான உண்மைகள் ஒரு இந்த பிறவிக்கீர் மாதிரி சிந்தையாத என் மனைவியை தவிர வேற ஒருத்தனையும் நினைவு வேற ஒருத்தையும் நான் நினைக்க மாட்டேன் என்று ராமன் சொல்றான்னு சொன்னா அந்த பண்பாடு இன்று நிற்க வேண்டும் நேற்று நிக்க நாளைக்கு இருக்க அப்பொழுது சமுதாயம் நிம்மதியாக இருக்கு இந்த பொருளாதாரத்தை நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பெரிய மலேசியாவில் பெரிய பொருளாதாரத்தில் கோலாலும் இருந்தவர் அவருக்கு பல கோடி வெள்ளிகள் தேர்வு ஏராளமான வெள்ளிகள் தேர் அவர் ஏராளமான சொத்துக்கள் ரப்பர் எஸ்டேட்டுகள் தமிழன் அவரும் தமிழர் முன்னேற்றம் முன்னேற்றம்னு சொல்றமே அவளும் தமிழர் எல்லாம் நடந்த நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்றேன் எல்லாம் அவர் நிறைய வச்சிருந்தார் அவருக்கு என்ன ரெண்டு பெண்கள் ரெண்டு பையன்கள் என்ன ஆச்சின்னு கேட்டா ஒரு பெண்ணு ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு ஆஸ்திரேலியா காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணு ஒரு நீக்ரோ காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பொண்களும் அப்படி போயிடுச்சு ரெண்டு பையன்கள் ரெண்டு பையன்களில் ஒரு பையன் என்ன பண்ணால் ஒரு ஈரோஷியன் லேடியை கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னொரு பையன் என்ன பண்ணான்னாலும் அவர் சீன பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிஞ்சுது நாலு பேர் அவ்வளோதான் ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் அவர் இறந்து போனார் அந்த பணம் புறம் அழிஞ்சே போச்சு இட் ஏஸ் நாட் கம் ட்ரெடிஷனல் ஒழுங்காக வரல இப்போ அந்த பணம் எல்லாம் எங்கே வச்சுன்னு தெரியும் ஒவ்வொருத்தரும் அம்பாட்க்கு சீன செக் கிளியா சீன சேனல் செலவென்றான் ஆச்சரியா உப்புணும் ஆட்சியா எல்லாம் முடிஞ்சிது அந்த கட்டுக்கோப்பு அந்த அமைப்பு அந்த குடும்பத்தினுடைய தன்மை ஒன்றும் இல்லாம போச்சு அதனால சீனர்கள்லாம் குடும்ப அமைப்பை விரும்புகிறாரு நம்ம தமிழர்கள் தான் வாய் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் சீனர்கள் கேட்டு பாருங்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்கும்ங்கிறான் அவன் குடும்ப பண்பாளை காப்பாற்றணுங்கிறான் அவன் இந்த அவனுடைய குடும்ப ஃபேமிலி அமைப்புகளெல்லாம் காப்பாற்றணுங்கிறான் அவன் இப்போ குடும்ப அமைப்பில் காப்பாற்று ஒரு ரொம்ப வந்துருச்சுப்பான் இலக்கியங்கள் ரொம்ப பயன்படுகின்றன பொருளாதாரத்தை மட்டும் பொருளாதாரம் வேற விஷயம் எப்படி வீசப்படுகிறது சுட்டு தள்ளுறான் சும்மா சுட்டு அதனால வாழ்க்கையா அப்ப அன்பு அன்பு வேண்டும் என்றும் எல்லாரும் சகோதரர்கள் கருத வேண்டும் என்று சொன்ன இலக்கியம் உங்களுக்கு பயன்படாதருடைய வாக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு சொல்லப்படுது இன்றைக்கும் பயன்படுது அதனால அருளாளர் வாக்கு இன்றைக்கும் பயன்படுது மனிதனுக்கு இன்றைக்கும் அது வேண்டியது அதனால இந்த இலக்கியங்கள் பழங்கதைகள் பேசுவதனாலே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ உதாரணமாக அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னே ஒரு அமெரிக்காவில் ஒரு லேடி அவன் புருஷனில் வாரத்து பண்ணிவிட்டான் வாரத்து பண்ண உடனே இங்கே பழனிப்பு சுவாமி கேட்டோம் கொஞ்சம் கேளுங்க பத்திரிக்கை ஸ்டேட் டைம்ஸில் தான் சொல்கிறேன் அமெரிக்காவில் வாரத்து பண்ணிவிட்டா அவர் ஒரு புருஷனை ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் பேப்பரில் ஒரு தகரா ஒரு சண்டேடி போர் பெரிய காலமா இரு நான் ஆலம் மாறுவதகத்தில் அப்படின்னு ஒரு சொன்னார் தெரியும் பத்திரிகை படிச்சிருந்தாங்க கம்பர் விழாவினுடைய முதல் நாள் நிகழ்ச்சி இதனுடன் நிறைவுறுகிறது நாளை கம்பர் விழாவினுடைய இரண்டாம் நாள் நிகழ்ச்சி நடைபெறுகின்ற இருக்கின்றது சித்தாந்த வித்தவர்கள் தலைமையில் அரசியற் படலம் கையடைப்படலம் கம்பராமாயணத்தில் வருகின்ற சகோதர பாசம் நட்புறவு என்ற மூன்று தலைப்புகளிலே பேச்சு இருக்கின்றது ஒரு நடன இருக்கின்றது எனவே கம்பர் விழாவை ஒரு இயல் இசை நாடகம் என்ற மூன்றும் கலந்த முத்தமிழ் விழாவாக நடாத்திய பெருமாள் கோயில் நிர்வாகக் குழுவினருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியமைக்கும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அமைகின்றேன் வணக்கம் நன்றி பேரன்பு மிக்க அன்பர்களே பழனியப்பன் அவர்களே நேற்று கம்பன் விழாவின் முதல் நாள் கூட்டத்திற்கு நிறைய மக்கள் வந்திருந்தார்கள் இன்று கூட்டம் குறைவாக இருக்கிறது அதற்கு ஒரு காரணம் உண்டு என்ன காரணம்னு கேட்டால் நேற்று ராமாயணத்தை கேட்ட உடனே அதிலே பரவசமாகி நாமே நேரே வீட்டில் படித்து ராமாயணத்தை உணர்ந்து கொள்வோம் என்ற கருத்தினாலே எல்லோருமே வீட்டில் தங்கிட்டார்கள் நினைக்கிறேன் ஏன்னா கூட்டத்தில் என்னை கொஞ்சம் நேரம் நம்ம வீட்டிலிருந்து படித்தோம்னா நிறைய படிக்கலாமே என்று இப்போ எல்லோரும் வீட்டில் ராமாயணம் படித்து நினைக்கிறேன் அதனாலதான் கூட்டம் குறைவு ஒரு இலக்கிய சுவையை பல்லாற்றாலும் கேட்டு மகிழ்தல் அதைவிட பெரியதோ இன்பம் வேறு கிடையாது என்பது தமிழ் நூல் மரம் அதனால மக்கள் இங்க இருக்கின்ற மக்களுக்கு இலக்கிய சுவையை அனுபவிக்கின்ற ஒரு பழக்கம் ஏற்படும் இலக்கியச்சுவையே அவர்களாக விரும்பி வந்தால் தான் அதை அனுபவிக்கலாம் நாம ஊட்டம் அப்படி சொல்லலாம் அனுபவிக்கிறது அவரவர்களாக அதை சிந்தித்து தான் அனுபவிக்க வேண்டும் அந்த வகையில் இனிமேல் அடுத்தடுத்த கம்பன் விழாக்களில் இன்னும் நிறைய மக்கள் வருவார்கள் ஏன்னா வீட்டில் ராமாயணம் படிங்க இருந்தாலும் கூட்டத்துக்கும் வந்து ராமாயணத்தை நீங்கள் சுவைக்க வேண்டும் என்று உங்களில் பலரை நான் கேட்டுக்கொண்டு இன்று எனக்கு தலைமை உரேன் இந்த மூன்று பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் கேள்விகள் மலைபோல் குவிந்திருக்கின்றன என்று அன்பர் சொல்றார் இவ்வளவு இருப்பதுனாலே என்னுடைய தலைமை நீட்டித்தா நேரம் பன்னிரெண்டு ஆகும் மணி பன்னிரெண்டு ஆயிடும் அதனால மூன்று பேச்சாளர்கள் வேற இருக்கிறார்கள் அதனால சுருக்கமா ஒரு என்ன ஏழை முக்கால் ஆகுது போவிய ஏழு ஐம்பத்தஞ்சு வரையில் அதாவது பத்து நிமிஷம் சுருக்கமாக என்னுடைய தலைமுறையில் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு பேச்சாளர்களை அழைக்கிறேன் பேச்சாளர்கள் பேச முடிஞ்ச உடனே அந்தந்த பேச்சுக்கு ஏற்ற வண்ணம் கொஞ்சம் கருத்துக்கள் சொல்றேன் அதுதான் தலைவருடைய வேலை நேற்று அன்பர் பழனியப்பன் சொன்னார் ராமாயணம் என்ன சொல்லுகிறது கேட்டார் அதனால இளைஞர்களுக்கு ராமாயணம் செய்திய ஒரு செய்தி ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் தலைமை உரையை நிறைவு செய்து அடுத்த பேச்சு கலைப்பேன் பொதுவாக இளைஞர்களுக்கும் சரி முதியவர்களுக்கும் சரி வழிகாட்டுதல் அறவுரை சொல்லுதல் அறிவுரை சொல்லுதல்லாம் இருக்கே அது ரொம்ப பயங்கரமானது நம்ம அறிவுரை சொல்ல போறது ரொம்ப பயங்கரமானது காரணம் என்னன்னா ஒரு என்னோட அனுபவம் ஒன்று சொல்கிறேன் நான் கோலாலம்பூருக்கு போயிருந்தேன் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் எனக்கு எயித்த ஹோட்டலில் ஒரு சிங்கு காடி தங்கியிருந்தார் அவர் என்ன செய்தார்னு கேட்டால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரை எடுத்து சிகரெட்டை செயின் ஸ்மோக்கர் ஒரு சிகரெட் முடிஞ்சோன்னா அடுத்த சிகரெட்டை பத்து வச்சுருவார் அது முடிஞ்சோன்னா அடுத்த சிகரெட்டை பத்து வச்சுருவார் ஒரு நிமிஷம் கூட சிகரெட்டை எடுக்கவே இல்லை நானும் பார்த்தேன் கிட்டத்தட்ட அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இருபது சிகரெட்டாவது குடிச்சு தள்ளியிருப்பார் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துது அதுக்காக அவர்கிட்ட பேச்சு கொடுப்போம்ட்டு போனேன் போய் இவர் செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு எஸ்எஸ் அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஜாஸ்தியாக குடிக்கிறீர்களே அப்படின்னு கேட்டேன் ஆமாம் நிறைய குடிப்பேன் அப்படின்னாரு ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிப்பீர்கள் அப்படின்னு கேட்டேன் நூறாவது குடிப்பேன்னார் பாடம் இப்போ ஒரு நாளைக்கு நூறுன்னு சொன்னா அது கணக்கு போட்டா எத்தனை வருஷமா குடிச்சு கேட்டேன் அவருக்கு வயது ஐம்பது நான் கிட்ட முப்பது வருஷமா குடிக்கிறேன்னு சொன்னார் இவ்வளவு சிகரெட்டுக்கு இவ்வளவு பணம் கேள்வி இவ்வளவு பணம் இருந்தா ஐதாபுருக்கு கட்டிடத்தை கூட விலைக்கு வாங்கிருக்கலாமே அப்படின்னு கேட்டேன் இதான் நாங்க கேட்டது அவர் சொன்னார் நீங்க சிகரெட் சாப்பிடறது கேட்டார் இல்லைன்னு சொன்னேன் இந்த வீட்டை வாங்கியிருக்கிறீர்களான்னு கேட்டார் இந்த வீட்டை நீங்க வாங்கிருக்கிறீர்களான்னு கேட்டார் வாங்கோறும் அவருக்கு அறவுரை சொல்லி நம்ம என்ன ஆகுது அதனால அறவுரை என்பது ரொம்ப கஷ்டம் சொல்றது அவர்களா விரும்பி யாரும் கேட்டால் சில வழிகாட்டுதல் சொல்லலாமே அன்றி நாமா சொல்லப்போனா நம்ம ஏற்றுத்தான் கேள்வி வைப்பாரு நீ எப்படி நடக்கிறியான்னு கேட்ப முதல்ல நம்மளை பிடிச்சிக்கிட்டு வாங்க அதனாலே அறவரை சொல்றதை ரொம்ப குறைத்து கொண்டு நூல சொல்றத சொல்றது வழக்கம் கேட்டால் கம்பன் சொன்னான்ட்டு போறோம் நம்ம பொறுப்பு இல்லை அதனால கம்பன் என்ன சொல்றார்னு கேட்டா ராமாயணம் விடுக்கின்ற ஒரே செய்தி உலகத்திற்கே விடுக்கின்ற அற்புதமான ஒரு செய்தி என்ன தெரியுமில்ல அறத்தினை பாவம் வெல்லாது இது ஒரு செய்திதான் எங்கு எல்லாருமே நாகாஸ்தரம் பட்டு விழுந்து போனார் எல்லாருக்கும் சொல்லலாம் ராமர் கலங்கிறார் இந்த நாகாஸ்தரத்தில் இருந்து நாகமும் ஒரு வகை மாதிரி ஒரு குண்டு வச்சுக்கீங்களே அதில் விடுவிக்கிறதுக்கு இவருக்கு மார்க்கம் தெரியல ராமருக்கு விபீஷனு அழைச்சார் இவர் ரெண்டு பேரும் தான் தப்பிச்சவர்கள் நாகாஸ்திரத்தில் இருந்து யாருக்குமே தெரியல எப்படி இந்த நாகாஸ்திரத்திலிருந்து விடுபண்ங்கிற விவரமே தெரியல தெரியாத பொழுது அறத்தில் உள்ள நம்பிக்கையினால எப்படியோ அற் ஜெயிக்கும் நாமும் அறத்தின் வாழ் நிற்கிறோம் அவர்கள் மரத்தின் பக்கம் நிற்கிறார்கள் அதர்மத்தில் நிற்கிறார்கள் நம்ம தர்மத்தில் நிற்கிறோம் இப்போ அதர்மம் வென்றது போல இருக்கு இருந்தாலும் இறுதி வெற்றி அறத்துக்கட்டும் அதனால் பாவம் வெல்லாது அப்படின்னு சொல்லி சொல்ற இடம் அந்த இடம் எப்போ ரொம்ப கலங்கி போன நிலையிலே வேற வழியெல்லாம் தெரியாத நிலையிலே அந்த நம்பிக்கையோடு பேசுகிறான் அவன் அறத்தினை பாவம் வெல்லாது இன்றைய உலகத்தில் இளைஞர்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை ஏன்னு கேட்டால் உலகம் முழுவதும் உள்ள வரலாற்றுகளையும் பத்திரிக்கை செய்திகளையும் பார்த்தோம்னா அதிகாரம் பண்ணுறவர்கள் அட்டகாசம் செய்கின்றவர்கள் குறுக்கு வழியில் சம்பாதிப்பவர்கள் அரசியலில் எல்லாம் தான் இன்னைக்கு முன்னணியில் நிற்கிறார்கள் வெற்றி அவர்களுக்காகத்தான் இருக்கு எங்கு பார்த்தாலும் வெற்றி பொருளாதாரத்துறையில் எடுத்துக்கொண்டாலும் கடத்தல்காரர்களுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி இருக்கிறதே அந்த அளவு வெற்றி நியாயமா சம்பாதிக்கிறவர்களுக்கு இல்லை அவ்வளோ பெரிய வெற்றி அவர்களுக்கு அதனால இளைஞர்களெல்லாம் என்ன கருதுகிறார்கள் இந்த தர்ம நியாயம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒப்பேற முடியாது அதனாலே எந்த வழியாலாவது எப்படியாவது எந்த முறையை கையாண்டாவது நாம் வாழ்க்கையை முன்னேறி விடுவோம் அதற்கு தர்மம் நியாயம் பார்க்கக்கூடாது தர்மம் பார்க்கிறோம்னா உள்ளே விழுந்து போகிறான் தர்மம் பார்க்குற ஒருத்தங்க கூட எழுந்திருக்கல அதனால நம்ம எதை செய்யலாம் என்ற உணர்வு இந்தியாவில் மட்டுமில்லை மலேசியாவில் மட்டுமில்லை உலகம் முழுவதும் பரவிட்டு எல்லா நாட்டு இளைஞர்களுக்கும் இப்பொழுது இதில் நம்பிக்கை கிடையாது அறம் வெல்லும் பாவம் தோற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆனால் ஏன்னு கேட்டால் டெம்பரவரி வெற்றி தற்காலி தற்காலிக வெற்றியே பாவத்துக்கு தான் கிடைக்குது உடனே கிடைக்கிறது பாவத்துக்கு தான் கிடைக்கும் அநியாயமன்றவர்கள் தான் முதல்ல வெற்றி அடைவார்கள் அதை பார்த்த உடனே நமக்கு தர்மத்தில் நம்பிக்கை இளைஞர்களுக்கு அதனால் நம்பிக்கைப்படல ஆனா ராமாயணம் என்ன சொல்லுதுன்னா ராமனை விட துன்பப்பட்டவன் யாரும் கிடையாது அப்படி இருந்து நம்பிக்கையோட இருந்த தர்மம் வெல்லும் ராமனுடைய துன்பத்தில் மிகப்பெரிய துன்பம் எது தெரியுமா மனைவியை இழந்து ஊறான் தூக்கி வைத்தான் மனைவியை அதை விட பெரிய துன்பம் ஒன்றும் கிடையாது பாலாஜி ராஜா இருந்தார் அந்த பாலாஜிங்கிற அரசர் இருக்காரே அவர் ஒரு நாள் கோயிலுக்கு போனார் அங்கே ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருந்தார் உடனே அந்த ஐயர்மார்கள் சரித்திரத்தை பாலாயணம் படிக்கணும் இருந்து பாலாயணம் படிக்கணும் ராமாயணம் படிக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டார் சரி பயந்து ராஜாவுக்கு பயந்து அந்த பாகவதர்கள் ஏற்றுக்கொண்டார் மறுநாள் அரண்மனைக்கு வந்தார்கள் பாலாஜி அரசர்கிட்ட சுவாமி நீங்கள் சொன்னதுபடி நாங்கள் ராமாயணம் நிறுத்திவிட்டு நீ பாலாயணம் படிக்கிறோம் கதை வேணுமே சொல்கிறதுக்கு அது கதை அதற்கு கதை அமைப்புகள் வேணுமே அதுக்கு தயார் பண்ணவனுமே உடனே நம்ம பாலாயணம் படிக்க முடியாது அப்படின்னு கேட்டாங்க ஓ அது ரொம்ப நாளாகும் இதுக்காக என்னுடைய வரலாற்றிலாம் ஒரு கதையாக எழுதி அதை இனிமேல் பாலாயணம் படிக்க போகிறதுனா ரொம்ப நாளாகும் சுருக்கமான ஒரே வழி அந்த ராமாயணத்தில் எங்கே ராமன் ராமன் ராமன் வருதோ அங்க எல்லாம் பாலா பாலா பாலான்னு போட்டுங்க முடிஞ்சது பாலாயணம் ஆயிடும் அதை போல செய்யுங்க நாங்கள் ஓ உத்தரவு அப்படின்னு பெற்றுக்கொண்டு பாவதர் எல்லாம் வெளியே போனார்கள் பாசப்படி வரல போயிட்டு திரும்பி வந்தார்கள் திரும்பி வந்தோன்னா என்னன்னு கேட்டார் ராஜா மகாராஜா உத்தரவுப்படி ராமன் வர்ற இடத்துல பாலா பாலா பாலான்னு போட்டுடறோம் இந்த ராமன் பெண்ஷாதிய ராவண தூக்குறான்னு ஒரு இடம் வரும் தூக்கி கொண்டே வச்சுறான்னு வர்றோம் அப்ப பாலாஜி சம்சாரத்தை யாரு தூக்கினான்னு எழுதுறது படிக்கிறதுன்னு கேட்டாங்க ஊறான் தூக்கி வர சம்சாரத்தை அந்த கதையை அதைத்தான படிச்சு அவன் உறுப்பிடவே மாட்டான் மனைவியை இழந்தவனுடைய கதைக்கு அவனுக்கு எந்த மதிப்பும் கிடைக்காது அப்பமாயணத்தை படிக்கட்டான் இந்த பெண்ணை இழந்தான்னு ஒன்னே அவன் அவனை பத்தி ரொம்ப குறைவாக கருதிட்டான் ஒரு மனைவிய ஒருத்தன் இன்னொருத்தன் கையில் மனைவி அகப்பட்டுக் கொள்ள தடுமாறுகின்ற துன்பத்தை போல வேற துன்பம் கிடையாது தற்கொலை நோயிற்று மடியலாம் யுத்தில மடியலாம் ஆனால் தன்னுடைய மனைவியை பிறநொருத்தை கைப்பற்றின பின்னர் தான் வாழ்வதற்கு அது ஒரு கிறிஸ்டிச் அதை ஒரு துக்ககிரமானது வேற கிடையாது ராமர் பொறுமையோடு இருந்தார் அறம் வெல்லும் பாவம் தோற்குங்கிற நம்பிக்கையில் இருந்தார் அவருக்கு முதல்ல வந்ததெல்லாம் தோல்வி மனைவியை பறிவுடுத்தார் அப்புறம் லட்சுமணன் சேர்த்தான் நாகாஸ்திரத்தில் பிரம்மாஸ்திரத்தில் சேர்த்தான் எல்லாருமே இறந்தார்கள் அதனால தோழி மேலே தோழி வந்து கொண்டிருந்தது கிடையாது சீதியை கூட தலையை வெட்டி விட்டான்ட்டு வந்துட்டார்கள் அது பொய்ச்சிதே அதை நம்பினார் அவர் எப்படி இருந்தாலும் அறத்தை பாவம் வெல்லாத நம்பிக்கையிலே ஓட்டினதுனாலே இறுதி ராமருக்கு கிடச்சிது அதனால தான் ராமாயணம் உலகத்துக்கு விடுக்கின்ற செய்தி உலகத்தில் இன்றைக்கு அநியாயம் வென்று கொண்டிருந்தாலும் ஆனால் அநியாயம் வெல்றதுல ரொம்ப பெருக்கு நம்பிக்கை இருக்கு தர்மம் வெல்வதில் ரொம்ப பேருக்கு நம்பிக்கை இல்லை ஏ என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் மெட்ராஸில் இருக்கார் அவர் தன்னுடைய மகனை டில்லிக்கு ஒரு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பினார் மூவாயிரம் ரூபா சம்பளம் அனுப்பினார் அனுப்பும் ஸ்டேஷன் வரையில் போய் நாங்கள் பயணம் பண்ண போனோம் அப்போ சொன்னார் பை தம்பி நானே தான் முக்கியம் ரொம்ப சத்தியமாக நடக்கும் கம்பெனியில் நல்ல பேர் வாங்கணும் ஒரு அணு பிரசவக்கூடாது சத்திய முக்கியம் சத்திய முக்கியம் சத்திய முக்கியம்னு சொல்லி பையனை ட்ரெயினில் அனுப்புனார் அவனும் தலையை ட்ரெயினில் போயிட்டான் போன ஒரு நான் இவற்றில் விடை கொண்டு பையனுக்கு நல்ல ஆலோசனைலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டார் ரெண்டு வருஷம் கழித்த உடனே மெட்ராஸில் ஒரு புது வீடு வாங்கினார் பையன் பணம் அனுப்பியிருக்காங்க அந்த வீட்டினுடைய விலையை பத்து லட்சம் ரூபா இவனுக்கு சம்பளம் மூவாயிரம் ரூபா தான் செலவெல்லாம் போனால் ஒரு வருஷத்துக்கு பன்னிராயிரம் ரூபாய்தான் மிஞ்சு மூணு வருத்துக்கு முப்பத்தாறாயிரம் தான் மிஞ்சம் பத்து லட்ச ரூபாய்க்கு விடுவாங்க போட்டிருப்பது அன்பு மிகுதி காரணமாக அறிவு தகுதி அவர்களுக்குத்தான் உண்டு எனவே அவர்களை கம்மனை பற்றி பேசுமாறு அழைக்கின்றேன் அவர்கள் என்னுடைய குருவும் கூட எனவே நான் இங்கே தலைமை என்பது ஒரு அன்பு காரணமாக ஆசை பற்றி அரை என்று கம்மன் சொல்கிறான் அல்லவா ராவன் பூரை திருத்தும் கவிக்கு நாயகன் என்று கம்மனன் ஒரு இடத்திலே குறிப்பிடுவார் எனவே அவர்களுடைய பேச்சை கேட்கின்ற ஒரு ஆசை பற்றி அறையலூற்றி இந்த தலைமை உரையை கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் வணக்கம் நன்றி ஒரு மணி நேரம் மிக்க தலைவர் அவர்களே பழனியப்பன் அவர்களே வெய்யன்பர்களே இன்றைய கம்பன் விழாவை பெருமாள் கோயில் கொண்டாடுவது ரொம்ப பொருத்தம் ஏன் கேட்பீர்கள் உலகத்திலேயே பெருமாளை விட தமிழை ரசிக்கின்ற ஒரு பேர்வழி வேற யாரும் நம்ம எல்லாம் விட அவர் மிக அதிகமாக தமிழை ரசிக்கக்கூடியவர் பெருமாள் பெருமாள் கோயில உற்சவம் நடக்கும் பொழுது உற்சவங்கள் செய்து கொண்டு போவார்கள் அதனால வேதம் பெருமாளை பின்தொடர்கிறது ஆனால் பெருமாளும் அவர்கள் முன்னே போயிருவார்கள் அவர்களை தொடர்ந்துதான் பெருமாள் போவார் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலேரு குமரகுரு சுவாமிகள் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலேரு தமிழுக்கு பின்னே ஓடோடி செல்லுகின்ற பெருமாளே அர்த்தம் இப்ப நீங்கள்லாம் ராமாயணத்தை ரசிக்கும் பொழுது எதிரே இருந்து ரசிப்பீர்கள் பெருமாள் அப்படி இல்லை நாம் சொல்லிக்கின்ற பின்னாலே ஓடியாருவார் அவ்வளவு பெரிய ரசிகர் அதனால பெருமாள் கோயில கொண்டாடுறதை விட வேற பொருத்த வேற எங்கேயும் கிடையாது மற்றொன்று அவர்கள் காட்டு மதிப்பு இருக்கிறத பெருமாள் கோயிலில் நம்ம சிவன் கோயிலில் காட்டல இப்போ நான் ஊரில் திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கேதான் ராமானுஜர் உபதேசம் பெற்ற இடம் அங்கே போயிருந்தேன் சமீப காலத்தில் அங்கே போயிருக்கும் பொழுது அப்பொழுது உற்சவம் பெருமாள் உற்சவ பெருமாளை அலங்காரம் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கிறார்கள் முக்கூர் நரசிம்மாச்சாரியார் வந்து திவ்ய பிரபந்தம் பேசுகிறார் ஐயங்கார்களாக உட்காந்துருக்கார்கள் பட்டாசு ஆரியார்கள் நானும் போய் உட்கார்ந்தேன் ஒரு கால் மணி நேரம் அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு என்ன நெருக்கடினு கேட்டால் அப்புறம் பஸ்ஸு கிடையாது நான் ஊருக்கு திரும்புறது அதனால் இனி பேச்சை கேட்க முடியாது அதனால சீக்கிரமாக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பஸ்ஸுக்கு போயிடும்ட்டு கருதி எழுந்து உள்ளே போனேன் பட்டாசாரியாரை கூப்பிட்டு பெருமாளுக்கு கொஞ்சம் தீவாரனை காட்டுங்க அவன் தட்டில் காசு போடுறது நம்ம நாட்டில் பழக்கம் தமிழ்நாட்டில் பெருமாள் தீவாரனை காட்டுங்க நான் தர்சனம் பண்ணிட்டு நான் போகணும்னு முன்னேன் பெருமாள் உங்களுக்கு இப்போ அனுகிரகம் பண்ண மாட்டாரையா பிரபந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கார் அவர் என்னம்மா உங்களுக்கு இப்போ அனுகிரகம் பண்ணுவார் காட்ட முடியாது அப்படின்ட்டார் தீவாரனை காட்டலை அவர் காட்ட முடியாதுன்ட்டார் ஏன்னா பெருமாள் இப்பொழுது திவ்ய பிரபந்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கார் இந்த நேரத்தில் நான் குறுக்கிட்டு தீவாரனை காட்டியானா என்னை மறந்துடுவார் அவர் அதனால் இந்த நேரத்தில் காட்டப்படாதையா தீவாரின நாங்கள் பெருமாள் கோயிலில் திவ்ய பிரபந்தம் பிரவசனம் நடக்கும் பொழுது தீவாரனை காட்டுறதில்லை சிவன் கோயிலில் திருமுறை பேசிக்கிட்டே இருப்போம் அது பாட்டுக்கு தேங்காய் உடச்சிக்கினே இருப்பார்கள் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் கும்பளைகள்லாம் அங்கே தான் போவார்கள் நம்ம பேச கேட்க மாட்டார்கள் அது சிவன் கோயில் பழக்கம் ஆனால் விஷ்ணு கோயிலில் பெருமாள் கோயில் அப்படி பழக்கம் இல்லை எப்பொழுது அவருடைய திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வாருடைய வாக்குகளை நம்ம பேச ஆரம்பித்தோமோ அது முடிஞ்சு தான் அப்புறம் பூஜை அவருக்கு ஏன்னா அவர் நம்ம பேசுகிற இடத்துக்கு வந்துடுவாராம் அப்படி ஐதீகம் வச்சிருக்கிறார்கள் அப்போ பெருமாளை விட ரசிகர்கள் வேறு எங்கே இருக்கிறார்கள் அதனால்தான் பெருமாளுடைய கோயிலில் ராமாயணம் பேசுறது ரொம்ப பொருத்தம் இந்த நிலையில இன்றைய ராமாயணம் இன்றைய கம்பன் விழாவில் தலைமை தாங்கி தின்னப்பன் அவர்கள் ராமாயணத்தினுடைய சிறப்புகளை உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள் நான் இப்போ எந்த கோணத்தில் உங்களை உங்களிடத்தில் பேசலாம்னு நினைக்கிறேன்னு கேட்டால் பண்பாடு பண்பாடுன்னு பேசுகிறோம் இல்லை தமிழ் பண்பாடுன்னு சொல்லி ராமாயணம் வடமொழியிலே வான்வியத்தில் தான் முதல்ல தோன்றியது அதனால அதுக்கு ஆதி காவியம்னு பேர் அதிலிருந்து அப்புறம் எத்தனையோ ராமாயணம் வடமொழிலையும் தோன்றியிருக்கு தமிழ்லேயும் தோன்றியிருக்கு ஆனா ஆதிகாதிகம் பான்மீகம் தான் அந்த வான்மீகத்தில் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் இருக்க அது சில இடங்களில் தமிழ் பண்பாட்டுக்கு ஒத்துவதில்லை கம்பன் பார்த்தான் அதை அப்படியே கொடுத்தம்னா கம்ப ராமாயணம் ஒப்பேற அது தமிழ்நாட்டில் ராமாயணம் ஒப்பேற மக்கள் ரசிக்க மாட்டார் அந்த தமிழ் பண்பாட்டை குலைத்து அதனோடு சேர்த்து சில இடங்களில் கதைகளை மாற்றி கொடுத்தாத்தான் மக்கள் ரசிப்பார்கள் கம்பன் தெரிந்து கொண்டான் மேலும் கம்பனுக்கு தமிழ் பண்பாட்டில் ஒரு தனி ஈடுபாடு அவன் செந்தமிழ் செல்வன் அதனால அதை குலைத்து தர வேண்டும் என்று வான்மீத்துல பல இடங்களை மாற்றான் இப்படி மாத்தினது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பல இடங்கள் மாற்றப்பட்டதை அடிக்கடி சொல்லுவார்கள் பேச்சாளர்கள் நான் சொல்ல போகிற இடம் வேற ஆனால் அடிக்கடி பேச்சாளர் சொல்ற ஒரு இடத்தை முதல்ல சொல்கிறேன் அதாவது ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனான்ல அது எல்லா பேச்சாளர்களும் சொல்கிற இடம் அதனால் அப்போ உங்களுக்கு உதாரணத்துக்காக முதல்ல சொல்ல நான் எடுத்துக்கொள்வது வேறு விஷயம் முதல் ராவணன் வந்து சீதையை தூக்க வரும் பொழுது வர்ணசாலையில் சீதை இருந்துக்கிட்டு இருந்தான் அப்போ மான் பின்னே ராமர் போயிட்டார் லட்சுமணனும் அவரை சீதை சொன்னான்ட்டு அவரை பேடிக்கின்னு போய்தான் இங்கே ஆள் இல்லை இப்போ சன்னியாச பேடத்தில் ராவணன் வந்திருக்கிறான் வான்மி என்ன சொல்கிறாருன்னா கடைசியாக சன்னியாச பேடத்தில் வந்த ராவணன் திடீனு உருவத்த உருவத்தை எடுத்துக்கொண்டு சீதையை மயிர பிடிச்சி விழுத்து அவளை அப்படியே இன்னொரு கையால தூக்கி தொடையோட்ட தூக்கி தன் தொடையில வைத்துக் கொண்டு அப்படியே பாடி இருக்க இப்ப இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குது சட்டசபையிலே மயிர பிடிச்சி விழுத்து அதாவது அன்னைக்கு இருக்கிற கதை மட்டும் இல்லாது சட்டசபையிலே மயிர பிடிச்சி விழுத்து சேலை பிடிச்சி விழுக்கிறதா நடக்கிற இன்னைக்கும் பாக்கிறேன் பழைய ராவணர்கள் இல்ல புதிய ராவணர்களும் உண்டு நமக்கு தெரிகிறது அதனால அந்த மாதிரி அவன் செய்தான்னு அவர்மியத்தில் பாடியிருக்காரு அது பார்க்கறதுக்கு ஒரு இயற்கை நிகழ்ச்சி தான் இயற்கையாக பாடி இருக்கார் இயற்கையே சொல்லி இருக்கிறார் அவர் அதான் பொருத்தம் ஆனா கம்பன் என்ன நினைச்சான்னா சீதையை மயிரை பிடிச்ச ராவணன் தூக்கி தன் கையால் அவளை வளைச்சு அவ கையில பிடிச்சி வளைச்சு தன் தொடல கொண்டு போனான்னு சொன்னா சீதையனுடைய கற்புக்கு தமிழ்நாடு மதிப்பளிக்காது தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை தொட்டாலே கற்பு போச்சுன்னு சொல்ற கருத்துல தமிழ்நாடு அது அதனால தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னம் ராமருக்கு மதிப்பு இருக்காது சீதைக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு பயந்தான் அவன் அப்ப அவன் என்ன செய்தோனும் கதையை மாத்தனான் அந்த இடத்துல என்ன செய்தான்னு கேட்ட ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் பார்த்தா வேற விதமா இருக்கும் வந்தவன் என்ன செய்தான் உடனே சீதையை தூக்க நினைச்ச உடனேயே பர்ணசாலையோட்ட சேர்த்து தூக்கி பர்ணசாலையை ஒரு க ஒரு சின்ன குடிசையில் கட்டியிருக்கான்ல அந்த குடிசையோட்ட சீதையை தூக்கி விமானத்தில் வைத்து கொண்டு புறப்பட்டான்னு பாடிப்பேன் அவளை தொடாமல் பர்ணசாலை கட்டிட இருக்கிற பர்ணசாலை இருக்கிறதே அந்த ஆசிரமம் கட்டி வச்சுருக்காரு ராமர் ராமர் லட்சுமணன் கட்டி வச்சிருக்கார்களே அதோட்டு அப்படியே தூக்கி விமானத்தில் வைத்து கொண்டு புறப்பட்டான் அப்படின்னு கம்பன் பாடினான் இதை நான் ஒரு தடம் கோட்டாபாருக்கு போயிருந்தேன் ஒரு கம்பன்லம் பாரு அதே மாதிரி பேசும்பொழுது இந்த கேள்வி பதில் ஒருத்தர் கேள்வி கேட்டார் ஆழத்தான பிடிச்சு தூக்கி இருப்பான் நீங்கள் பர்ணசாலையோட தூக்குனா கம்பன்னு சொல்றீர்களே அது பொருத்துமா இல்லையேன்னு கேட்டார் கேள்வி பதில் நான் சொன்னேன் கோத்தாபாரில் இருந்துக்கு நீங்கள் இந்த கேள்வியை கேட்கப்படாதுன்னு சொன்னேன் அவர் ஆச்சரியப்பட்டு போனார் ஏன் அப்படி நான் சொல்றேன்னு சொல்லி கோத்தாபாரில் கொஞ்சம் தூரம் போன உடனே ஆறு இருக்கு கோத்தாபார் ஆறு இருக்கு அந்த ஆறுல ஆற்று ஓரத்தில் மலாய்க்காரர்கள் குடிசை கட்டி இருக்கார்கள் நீங்கள் போய் இப்போ பார்க்கலாம் வரிசையாக குடிசை கட்டியிருக்கார்கள் அந்த குடிசையெல்லாம் மரத்தாலே கம்புகளால் கட்டின குடிசைகள் அதனால வசிப்பார்கள் ஆற்றுல பெரிய கிடக்கும் அவ வீட்டுக்கு நேர நேரம் பெரிய கிடந்து கயரை எடுத்து கட்டி அந்த ஆத்தோரத்துல மரத்தில் கட்டி வச்சிருப்பார்கள் வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த வீட்டை தூக்கி அப்படியே பெரிய வச்சுக்கிட்டு அந்த வீட்டை தூக்கி அப்படியே பெரியல வைத்துக்கொண்டு புறப்பட்டுருவார்கள் அங்கேயே பெரியலே சாப்பாடு சமையல் நடக்குது அந்த காட்சி நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு பொய் இல்லது இப்போ நீங்க கோத்தாபாருக்கு போனால் பார்க்கலாம் சிங்கப்பூர்ல இருக்கிற போய் பார்த்துட்டு வாங்க நல்ல வெள்ள மறந்த காலத்துல போகணும் உடனே என்ன செய்வார்கள் கேட்டால் அப்படியே தூக்கி வீட்டோட தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் வீடு வெள்ளம் வடித்த உடனே மறுபடியும் கரையில் வீட்டில் வச்சு வசிக்கிறார்கள் இது கோத்தாபால அன்றாட நிகழ்ச்சி இது சாதாரண எல்லாரும் பார்க்க நிகழ்ச்சி வீட்டோட தூக்கி பெரிய இந்த காலத்து மனுஷனே வச்சான் அந்த காலத்து ராவண ஏன் வர்ணசாலையோட்ட தூக்கி வைக்க முடியாது அப்படின்னு கேட்டது கொள்ளுமா அவன் பின்னாடி சண்டை முடிஞ்ச ஒரு ராமருடைய சைனியங்கள் எல்லாமே இந்த விமானத்தில் வருது பெரிய விமானம் உள்ளதுல பர்ணசாலையோட தூக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொன்ன அவர் இந்த நிகழ்ச்சியை சொன்ன கோட்டாபார் நிகழ்ச்சி தொட்டு தூக்கினதாக சொல்லாமல் பர்ணசாலையோட்ட தூக்கி ஏர்பஸ்ல வைத்துக் கொண்டு போய்விட்டான்னு பாடிட்டான் எதுக்கா அப்படி செய்தான் ஆன்மீகத்தில் மயிரை பிடிச்சி விழுத்து தொடயில தூக்கி வச்சுக்க போனான்னு இருக்கு இது தமிழ் பண்பாட்டுக்கு ஒத்து வராது நம்முடைய தமிழர்கள் இதை கேட்கும் பொழுது சீதையினுடைய கற்பை பற்றி குறைவாக கருதிருவார்கள் ஒரு கற்புடை பெண்ணை நொத்தம் தொடக்கூடாது என்பதனால மாற்றினான் இது இப்போ எல்லாரும் சொல்கிற கதை இப்போ நான் எடுத்துக்கொண்டது வேறே ஒரு சிக்கலான இடம் தமிழ்நாட்டில் முத முதல் சொன்னோன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுத்த போனார்கள் நான் எடுத்துக்கொண்டிருக்க இடம் அதை சிங்கப்பூரில் சொல்லணும்னு நான் கருதுனேதே என்னன்னு கேட்டால் இங்கே தமிழ் பண்பாடுபடி தொடாமல் தூக்கிக்கிட்டான் அது சரிதான் அது ஆனால் பெரிய சிக்கல் என்னன்னா முன்னே ரெண்டு காவியங்கள் தோன்றியிருக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை அந்த ரெண்டு காவியத்திலையும் இந்த சீதையை ஒரு குத்து குத்துட்டான் ஏன் தெரியுமா அவர் சொல்றார் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியினுடைய வடிவையும் அவருடைய கற்பையும் பற்றி பேசும் பொழுது போதினார் திருவினா புகழுடை வடிவிவள் வடிவென்றும் தீதிலா படமீனின் திறம் இவள் திறம் என்றும் மாதரா தொழு சேத்து வயங்கு பெருங்குணத்து காதலாள் பெயர் மன்னும் கண்ணகி என்பாள் மன்னோ என்ன சொல்றாருனா கண்ணகிய மகாலட்சுமி போன்ற அழகு கண்ணகிக்கு அருந்தது போன்ற கற்பு கண்ணைக்குங்கிறார் ஏயா மகாலட்சுமி சொல்லும் பொழுது அவ மாதிரி கற்புன்னு சொல்ல வேண்டிதானே மகாலட்சுமி எடுத்துக்கிட்டார் மோதல அவருடைய அழகை சொல்லிட்டார் போதினார் திருவீனா புகழ் உடை வடிவிவள் வடிவென்றும் கண்ணையுடைய வடிவம் அடுத்தது திறம் இவள் திறம் என்றும் அருந்ததி அருந்ததிக்கு ஒப்பான கற்பும் மகாலட்சுமிக்கு ஒப்பான அழகும் கண்ணை உடையவள் என்று எப்ப பேசினானோ இளங்கோ மகாலட்சுமி பத்தி சொல்லும் பொழுது அவளை போன்ற அழகு அவளை போன்ற கற்புன்னு சொல்ல வேண்டிதானே எதற்காக மகாலட்சுமி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு கற்புக்கு அருந்ததி அடியாருக்கு நல்லார் என்றும் போட்டார் கேட்டா அருந்ததிய வேற யார் மனசுல நினைச்சது ஒரு கற்புடை பெண்டி தன்னே இன்னொருத்தனை நினைக்காம இருக்கிறது மட்டும் கற்பல்ல அவளை மற்றவன் நினைக்கப்பட ஆச்சரியம் இல்லையா மணிமேகலையில் என்ன சொல்றார் ஒரு கற்புக்கு தமிழ் இலக்கணம் என்ன தெரியுமா அவள் யாரையும் நினைக்காம இருக்கிறது மட்டும் சிங்கப்பூர் மக்கள் இலக்கணம் ரொம்ப தீவிரமான இலக்கணம் ஒரு பெண் கற்புடைய தவிர வேற யாரை நினைக்காதவனா இருந்தால் கற்புடைய நினைக்கவும் கூடாது அவ என்னையா பண்ணுவா அதுக்கு இது என்ன கேள்வி இது அவன் சொல்றான் அப்படி மந்தினி ஞாலத்து மலைவளம் தருவோம் பெண்டி ராயின் பிற நெஞ்சு புகார் பிற நெஞ்சு புகப்படாது புகுந்தா இது என்ன அவ என்ன செய்ய முடியும் நியாயமான கேள்வியா இல்லையா ஒரு பெண் தன்னே தன் மனதை பரிசுத்தமா வச்சுக்கலாம் வேற தன் கணவனை வந்ததே கிடையாது வடமொழி இலக்கியத்திலேயே இந்த கருத்து வந்தது கிடையாது இந்த கருத்து தமிழுக்கே உரிய தனி கருத்து மந்தினி ஞாலத்து மலை வளர்ந்தருவும் பெண்டி ராயின் பிற உண்மையான கற்பு கரசியா இருந்தா அவளை மற்றவன் நினைக்க மாட்டான் இது எப்படி பொருத்தம் நீங்க கேட்பீர்கள் முதல்ல அதை விளக்கிப்படும் உங்களுக்கு எப்படி பொருத்தம்னு கேட்ட இது ஒரு மனதத்துவம் ஒரு பெண் ரொம்ப ஒழுக்கசீலமாகவும் தன் கணவனைத்தவனை வேற யாரை நினைக்காதவளாகவும் சிறந்த பக்தி நல்ல சிறந்த இல்லர் நடத்தவளாக இருந்தா அவருடைய முகத்தில் ஒரு தேசம் அது தெய்வீக தேசிஷில் சொல்றது அந்த தெய்வ தேச முகத்தை பார்த்த உடனே மற்றவனுக்கு மோக உணர்வு காம உணர்வு தோன்றது அவன் ஆசைப்பட மாட்டான் அதை பார்த்தவன் கம்பீரமான பர்சனாலிட்டி அது அதை பார்த்த உடனே இவனுடைய உள்ளத்திலே ஒரு தெய்வ தெய்வ காட்சிய ஒரு தெய்வீக அழகை ரசிக்கிறதா தோன்றுமே அன்றி ஒரு மோக உணர்வோட தோன்ற முடியாது இதை ஆங்கிலத்தில் நல்லா டிஃபைன் பண்ணியிருக்காங்க அழகுக்கு டிவைன் பியூட்டின் பேர் ஆனால் உணர்வு எழுப்ப எழுப்பு அர்த்தம் டிவைன் பியூட்டினா மோக உணர்வு எழுப்ப மாட்டா அவளை பார்த்த உடனே ஒரு உன்னதமான எண்ணம் தான் மனசில் தோன்றுமே அன்றி செக்சி உணர்வு வராது இப்போ மலக்காவிலே நான் ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முந்தை இருக்கும் பொழுது ஒரு பியூட்டி கண்டெஸ்ட் நடந்துச்சு ஒரு அழகு கண்டஸ்ட் அதுல போய் என்னைய நடுவராக போட்டா ஒத்து வருமா என்ன பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டு என்னோட சேர்ந்து இந்த மூணு பேர் யார்னா ஒரு ஒரு மிளகாய்காரன் ஒருவர் சீனன் இன்னொரு ஆங்கிலோ ஈரோஷியன் அவர் அவன் மூணு பேர் ஒரு ஈரோஷியன் ஒரு மலே ஒரு சைனீஸ் தமிழர்களுக்கு நான் நாலு பேர் பீடி கான்டெஸ்ட் நடக்கும் பல பெண்கள் வந்து தங்களுடைய அழகை காட்டினார் நாங்கள் மார்க் போடணும் தனித்தனியாரத்தில் மார்க் போடணும் நான் என்ன செய்தேன்னு கேட்டால் ஒரு பெண் ரொம்ப அழகாக இருந்தாள் அவளுக்கு தான் ஃபஸ்ட் மார்க் போட்டிருந்தேன் மற்றதுக்கெலாம் அடுத்தடுத்தபடி தான் போட்டிருந்தேன் கடைசியாக பீடி கான்டெஸ்ட் முடிஞ்ச உடனே மார்க் பாதித்தா நான் எந்த பெண்ணுக்கு ஃபஸ்ட் மார்க் கொடுத்தனோ அதுதான் கடைசி பொண்ணும் மார்க்கே கிடையாது எல்லாரும் அவளை தள்ளிவிட்டாங்க நான் தான் ஒருத்தர் மார்க் தான் எனக்கே ஆச்சரியமா இருந்தது அப்புறம் ஏன் பொண்ணு நல்லா அழகாத்தான இருக்குது எதுக்காக கடைசியா போட்டாங் அப்படின்னா அப்பதான் அது விளங்குச்சது அந்த மூன்று பேரும் சொல்லும்போது புரிஞ்சது மணிமேராசிரியர் என்ன செய்கியா இருக்க மாட்டான் அவருடைய வடிவம் தோற்றம் ஒரு தெய்வீக உணர்வைத்தான் உண்டா சாதாரண குடும்ப பெண்களையும் கூட அவர்களை பார்க்கும் பொழுது முகத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணு குடும்ப பொண்ணு போருக்கு அப்படின்னு சொல்றாப்புள்ளே அவருடைய முகத்தை ஒருத்தன் அதுதான் பிற நெஞ்சு புகாத மற்றவனுடைய நெஞ்சுக்குள்ளே போகாத தன்மை அது ஒரு ஆச்சரியமான ஒரு பண்பு அது சைக்காலஜி உலகம் முறம் ஒத்துக்கொள்ள வேண்டிய சைக்காலஜி அது இப்போ மேல்நாடுகள்லாம் இப்பொழுது ஒரு பெண் என்பவள் அந்த அடக்க ஒடுக்கமாக இருக்கும்னு நினைக்கல செக்ஸியாக இருக்கும்னு விரும்புகிறார்கள் அதனால பமேலாங்கிற அழகியை பற்றி இன்னைக்கு பேப்பரில் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நீங்கள் எங்கே வந்தாலும் அவங்களெலாம் அழகில் சேர்ந்ததில்லை அழகுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அதனால அழகு டிவைன் பியூட்டி பேரழகு வாய்ந்த பெண்கள் பொழுது அவர்களுக்கு தெய்வீக தோற்றம் இருக்கும் அதை கணவன்மார்கள் தவிர மற்றவர்கள் யாரும் அதை பார்த்து மோகம் கொள்ள மாட்டார்கள் அந்த தன்மை பெண்களுக்கு இயல்பாகவே உண்டு இதை வைத்து தான் மணிமேகள் ஆசிரியர் என்ன பண்ணான்னா மண்டினி காலத்து மலைவளந்தருவோம் பெண்டி இராயின் திற புகார் ஒரு அற்புதமான இலக்கணம் பேர்லக்கணக்கணுமே சொன்ன பெண்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு அடிபட்டு தமிழ் பண்பு அவனுக்கு முன்னே தோன்றிய மணிமேகலா காப்பியம் சிலப்பதிகார காப்பியம் ரெண்டும் கம்பன குத்து கம்பனுடைய நெஞ்சிலே அது குத்துது என்ன பண்றது கதையை மாத்தலாம் ராவணன் சீதையை காதலிக்கவே இல்லைன்னு மாத்தினா என்ன ஆகும் கதையே கிடையாது ராமாயணமே இல்லை ஆனால் மாற்ற முடியாது மற்ற இடங்களெல்லாம் மாற்றலாம் பர்ணசாலையிலேருந்து தூக்கிக்கின்னு போறான்னு மாற்றலாம் ராவணன் சீதையை விரும்பவே இல்லைன்னு மாத்தினா என்ன ஆகுது அப்புறம் கதையே கிடையாது அது மெயின் தீம் அதுதானே அதனால ராவணன் சீதையை விரும்புனான்னான்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படி சொல்லிவிட்டா சீதையினுடைய கற்புலக்கணம் போகுதுன்னு தமிழ் நூற்கள் சொல்லுகின்றன கம்பன என்ன பண்ணுவான் இங்கே தான் அந்த மணிமேகல தாக்கம் அந்த கம்பராமாயண தாக்கம் கம்பனை பிடிச்ச ஆட்டி இருக்கு என்ன செந்தமொழி பாடுகின்றவன் அவர் தனக்கு முன்னே உள்ள காப்பியங்கள் இந்த மாதிரி சொல்லுகின்றன தீதியிலா வடமீனின் திறம திறம் என்று சொல்லி சீதையை கற்புக்கு எடுத்துக்காமல் என்ன அவர் எழுதுகிறார் பிறநெஞ்சு புகாமின்னு எழுது மட்டுமில்லை அடியா இருக்குன்னு என்ன சொல்றாருன்னு கேட்டால் மகாலட்சுமி சீதா அவதாரத்திலே ராவணனுடன் நெஞ்சிலே புகுந்தமையினால் அவருடைய கற்புலக்கணம் பழுதுபட்டது அப்படின்னு சொல்றார் ஏன்னா சீதையை சீதையை ராவணன் நெஞ்சுக்குள்ளே கொடுத்துட்டாள் என்ன செய்வான் கம்பன் பாவம் அல்ல நீங்கள் தான் என்ன பண்ணுவீர்கள் இப்போ தின்னப்பன்னு ஒரு பேராசிரியர் இவரை தமிழ் பண்பாடு படி ஒரு ராமாயணத்தை அமைகிறான்னா ராவணன் விரும்பினான் சீதைன்னு சொன்னால் தமிழ் பண்பாடு போயிருமேன்ட்டு ராவணன் சீதை விரும்பலைன்னு பாருனா என்ன ஆகிறது கம்பன் என்ன செய்வான் பாவம் இதுதான் சிக்கல் தமிழ் பண்பாடை மற்ற இடங்கள்லாம் மாற்றலாம் இந்த இடத்துல மாற்ற வராத என்ன செய்வீர்கள் யோசிச்சுப்பார் ஆனா ஒரு கேள்வி கேட்கலாம் ஒருவேளை இப்படி வச்சுங்க ஒருவேளை இப்படி வச்சுக்குவான் கம்பன் இந்த மணிமேல கருத்தை ஒத்துக்கல கற்புடை பெண்டீர் பிற நெஞ்சு புகார்ங்கிற மணிமேல கருத்தை ஒத்துக்கல அப்படின்னு நினைக்கலாமா கம்பன் ஒருவேளை ஆட்சேபிக்கிறான் ஏன்னா தான் பாடுகின்ற காவியத்திலே ராவணன் சீதையை விரும்புறதுனால இதுக்கு இலக்கணத்துக்கு மாறாயிருக்குமேங்கிறதுக்காக அவன் அதை எதுக்கிறான்னு நினைக்கலாமல்ல எதுக்கவும் இல்லை அவன் அதை உடன்பட அற்புதமாக உடன்படுகிறான் ஏன்னா தனக்கு முன்னே உள்ள பேரிலக்கியமாகிய மணிமேல காப்பியத்தினுடைய அழகிய கருத்து அவனை கவர்கிறது அதை ஒத்துக்கிறான் என்ன பண்ணான்னு தெரியுமா அதை ஒத்துக்கணுங்கிறத ஒரு இடத்துல காட்டுறான் எப்படின்னு கேட்டால் சீதா கல்யாணம் கேளுங்க அந்த கதை ரொம்ப சுயான கதை சீதா கல்யாணம் தசரதன் சீதையை பார்க்கலை ராமன் தானே வில்ல முறிச்சவன் ராமன் தான் இந்த விஸ்வாமத்திரோடு போகும் பொழுது மேலே மே வீட்டில் நின்ன சீதையை பார்க்கவேன் லட்சுமணன் கூட பார்க்கல இப்பொழுது சீதையைக்கு வில்ல முடித்த உடனே சீதையை திருமணம் பண்ணுறதா ஒத்துக்கிட்டாச்சு உடனே தாவர சொல்லிவிட்டு அயோத்தியிலிருந்து தசரதன் ராமனுடைய தகப்பன் இந்த காலத்தில் சொன்னால் இந்த மாதிரி காதல் திருமணத்தில் தாபனுக்கு தாவரே சொல்ல மாட்டாங்க ஒரு பையன் லண்டனுக்கு போயிருந்தான் அங்கே போய் இப்போ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஒரு இன்விடேஷன் கார்ட்டு அப்பாவுக்கு அனுப்பியிருந்தான் கல்யாண கார்டு வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிற கார்டு அப்பாவுக்கு அனுப்பியிருந்தான் இங்கே கொலாலம்பூரில் ஒரு கடிதம்மேஷன் எழுதியிருந்தான் தகவல் தெரிவிக்கிறான் பண்பாட்டில் தாய் தந்தையர் அத்தனை பேர் இருந்து உற்சாக ஒருப்பதான் திருமணம் போய் கல்யாணம் அமெரிக்கா போய் கல்யாணம் ஒப்புக்கொள்ளப்படலை நீங்க ஒத்துக்கிறீங்க இந்த நிலையில சீதையினுடைய திருமணத்தை பார்ப்பதற்காக தசரதனுக்கு ஆள் பூதுவர்களை அனுப்பி தசரதன் அங்கேயிருந்து படப்பட்டாலத்தோடு பிரமாதமாக வர்றான் இங்கே வந்தால் விஸ்வாமித்திரர் வருகிறார் விஸ்வாமித்தர் இங்கே தான் இருக்கார் வசிஷ்டர் வர்றார் கூட பல முனிவர்கள் மாதவர்கள் எல்லாம் வருகிறார்கள் எல்லாரும் வந்தோடனே இங்கே சீதையினுடைய தகப்பன் ஜனக மகாராஜா அந்த பெரிய மண்டபத்தில் அவ்வளோ வெறுக்கு வரவேற்க செய்து எல்லாரையும் அமர வச்சுருந்தான் அப்படி அமர்ந்து எல்லோரும் இருக்கும் பொழுது வசிஷ்டர் கேட்டார் ஜனகனை பார்த்து சீதையினுடைய தகப்பனை பார்த்து நாங்கள் பொண்ணை பார்க்கலை பொண்ணை பார்க்கணும் எப்படி இப்போ பெண் பார்க்குற படல் நடக்குது என்ன கல்யாணமெல்லாம் பேசி முடிஞ்சு வச்சு நாங்கள் பொண்ணை பார்க்கலை பொண்ணை பார்க்கணும் அப்படின்னாரு ஏன்னா விஸ்வாமித்தர் இது பொண்ணை பார்க்கல தசரதன் பொண்ணை பார்க்கல கோசலை பொண்ணை பார்க்கல சுமித்திர பொண்ணை மாமியமார்கள்லாம் மருமகளை பார்க்கலையே அதனால பொண்ணை கூட்டி ஆரவணும் தான் சொன்னார் பொண்ணை கூட்டியார்ந்தார் உடனே என்ன பண்ணான் ஜனகன் உள்ளே அந்த புறத்துக்கு தவறு கொடுத்து தோழிமார்களை சீதையை அலங்கரிச்சு அங்க கூட்டிடுவாங்க அயோத்தியிலிருந்து ஏராளமான ஜனங்கள் வந்து எங்க ராமனுடைய சொந்த ஊர்ல இருந்து ஏராளமான ஜனங்கள் வந்து மண்டபம் கொள்ளல அவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கு சீதையை பேராசையோட உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் தசரதன் வந்து மாமனார் உட்கார்ந்து அப்படி அந்த சமயத்தில் இவராங்க சீதையை அலங்கரித்து கூட்டிக்கு வர்றாரு தோழிமார்கள் சீதையே மனப்பொண்ணை காட்டுறதுக்கு எல்லாருக்கும் காட்டுறதுக்காக திருமண பொண்ணை காட்டுறதுக்கு அப்படி இந்த மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் இதில் கூட்டிங் வர்றாங்க அப்படி கூட்டிங்கி வரும் பொழுது எப்படி பாடுறாங்க கம்பன் கேட்டால் அப்போ ஒரு சாஃப்ட் மியூசிக் அடிக்கிறாங்க ஏன்னா அந்த பொண்ணு மெதுவாக நடந்து வரும்ல அதுக்காக ஒரு சாஃப்ட் மியூசிக் அதை தமிழில் நைவளப்பண்ணில் பாடுறதுன்னு சொல்கிறது நைவளை பண்ணில் பாடுறதுனா சாஃப்ட் மியூசிக் மெல்லிசை அந்த மெல்லிசையை அவ மெதுவா அண்ணன் அடந்து அழகா அலங்கரிச்சு அங்கே இருக்க அப்ப பாடுறான் கம்பன் ஒரு அழகான பாட்டு இதை மனிமையில ஒத்துக்கொள்றாங்க நைவழப்பன் பாட மெல்லிசையோடு மெதுவாக சீதை நடந்து வரும் வையனுகர் கொற்றவனும் மாதவரும் அல்லார் கைகள் புக்கன கருத்துளது எல்லாம் தெய்வம் என உற்ற சிந்தை உடல் சிந்தை வசம் வந்தா மேடைக்கு வந்தா எல்லா ஜனங்களும் அழக பருகோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு மேடையில் வந்து சீதை நின்ன உடனே அவ்வளவு வெறும் கைகூப்பி தெய்வத்தை பார்க்க வணங்காது கைகள் தலைமுக்கன கைகள் தலைமுக்கன கருத்துளது எல்லாம் தெய்வம் என உற்ற நிற்கிறது தெய்வம் பெண்ணல்ல ஒரு பெரும் தெய்வம் வந்து நிற்கிறது என்று சொல்லி அந்த பாமர ஜனங்கள் முதற்கொண்டு நாட்டில் இருந்து ஆரம்பிச்சுடையோ என்ன மனசுல என்ன நினைக்கிறது மேல போயிடுச்சு எல்லாரும் கும்பிடு தெய்வத்தை ஒரு சிலர் மட்டும் தூக்கலை கும்பிடப்படாத கை போகுது அவனும் கும்பதுக்கு ரெடி ஆனா மருமகளை கும்பிடப்படாதுங்கிறதுக்காக வைய நூகர் கொற்றவனும் மாதவரும் மகரிஷிகள் மகரிஷிகள் குருமார்கள் குருமார்கள் எப்படி சீதையை பார்த்து கும்பிடுறது அவர்கள் மட்டும் கும்பிடல ஆனா கும்பிடுற ஆசைதான் வைய நூகர் கொற்றவனும் மாதவரும் கைகள் தலை புக்கன மற்ற எல்லாருக்கும் அருமையான பாட்டு நைவளம் நவித்து மொழி நன்னவரல்லோடும் மாதவனும் அல்ல கம்பன் பாட்ட பாருங்க வையனு வையனு உலகத்தை அனுபவிக்கின்ற அரசு அர்த்தம் ராஜா உலகத்தை அனுபவிக்கிறாங்கிறான் வையனு கொற்றவனும் மாதவனும் அல்ல கைகூப்பல ஏன்னா மகர்ஷி குரு அவருக்கும் ஆசைதான் ஆனா அந்த சம்பிரதாயத்துக்கு குருவா இருக்கிற எப்படி கை கூப்புறது அதனால மற்ற எல்லாரும் கும்பிட்டார்கள் இதுல இருந்து என்ன தெரியுது சீதையனுடைய தோற்றம் தெய்வ தோற்றம் மகாலட்சுமியுடைய தோற்றம் தெய்வ தோற்றம் கம்பன் முதல்ல மணிமேலா காப்பியத்தை இழுத்துக்கொண்டு வந்து தான் அதை உடன்படுறதாக பாடிவிட்டான் கட்டிக்காரன் தான் பாடிபட்டேன் மாட்டிக்க போறான்னு என்ன செய்யறது இப்ப பாடி என்ன இப்ப பாடி போட்டான் இனி மாட்டிக்க போறானே என்ன இனிமேல் சீதையை ராவணன் மோகித்து வந்து தூக்க போற படலத்தை பாடம் பையன் பாவன் என்ன பண்ணுவான் அவனை பரிதவிக்க வேண்டியிருக்கு இனி அது மாறாத சூர்பருகையினுடைய காதையும் லட்சுமணன் அறிந்த பிற்பாடு அவள் கரண் பூஷனை வந்து சண்டை போட்டு அதுலயும் அவர்கள்லாம் இறந்த உடனே லங்கைக்கு ஓடுறான் லெங்கைக்கு ஓடி ராவணங்கடத்துல போய் சீதையை உனக்கு புருஷ மனைவியாக கொண்டு வர்றது தூக்கப்போனே அவனுடைய தம்பியின் மூக்கையும் காதையும் வெட்டுட்டான் அப்படின்னு சொன்னான் அதாறு சீதையின்னு கேட்டான் அதுக்கு முன்னே அவன் சீதையை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அதனால் ராவணன் கேட்டான் அது ஆறு சீதையும் கேட்டான் இந்த ராவணனுடைய இந்த ராமனுடைய பெண் சாதி தான் ஆனால் அழகு சொல்ல முடியாத அழகு தோளையே சொல்லுகேனோ சுடர் முகத்துலாவுகின்ற வாழையே சொல்லுகேனோ அவளை தோளழக சொல்லுவனா கண்ணழக சொல்லுவனா அதாவது அவருடைய வாய் பவளம் போன்ற வாய்னு சொன்னால் கூட சொல்லக்குமேன்றி பொருள்வாது நெல்லொக்கும் புல் என்றாலும் நிகரில்லை அப்படின்னு அவளுடைய அழகை அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சு சூர்பனக வந்து வர்ணிக்கிறா சீதையை பற்றி இங்கே நல்லா கேட்டுங்க கிரையர் சீதையை பற்றி சூர்பனகை வர்ணிக்கிறான் சூர்பனக வர்ணிக்க வர்ணிக்க வர்ணிக்க வர்ணிக்க ஷீஇஸ் ஹிப்னோடைசிங் ராவணம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க அவன் ஹிப்னோட்டைஸ் பண்ணுற அவனை அதுதான் மனோவைசியம் அது ஹிப்னாட்டிசாஸ்திரம் படித்தவர்களுக்கு அது விளங்கும் சீஸ் தோழையே சொல்லு ஏனோ சுடர் முகத்துலாவுகின்ற வாழையே சொல்லு நான் சொல்லுவேனா அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்ல அதாவது இந்த ஹிப்னாட்டிசன் யார்கிட்ட பலிக்கும்னு கேட்டால் வீக்னஸ் உள்ளவட்ட பலிக்கும் இப்போ பெண்ணாச உள்ளவன் ராவணன் அவனிடத்தில் இவ்வளத சொல்ல ஆரம்பித்து விற்பாடு சீஸ் ஹிப்னாட்டாசி அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சீதையனுடைய அழக பைய மண்டைக்குள்ள ஏற்றுறான் ஏற்ற ஆரம்பித்த உடனே ஒரு கற்பனை சீதை உருவமாயிருக்காத்தான் கதையை மாத்திர பாருங்க அசல் சீதை அவன் பார்க்கல அவன் சுருப்பு நான் சொன்ன சீதையை தான் பாக்குறான் அப்படியே அற்புதமா வர்ணிச்ச சீதை அப்படியே உள்ள போய்த்தான் சொன்ன உடனே என்ன பாடுறான் இதுக்காக பாடுறான் என்னவன் பாடுறான் மயிலுடை மஞ்சியா இலங்கை பார்ப்பதற்கு முன்னேயே மயிலுடை சாயலாலை அவளை பார்ப்பதுக்கு அவளை ஆள் தெரியாத பொழுதே அவள் வேலை காதல் கொண்டு இதயமான் வைத்தான் மனசுல காதல் கொண்டான் யாரு சூர்பனகையுடைய காரக்குடியிலுடைய சூர்பனக சொன்ன சீதையை அவன் காதலிக்கிறான் அதுக்கு என்ன பாடுறான் கம்பன் இன்னமும் அந்த கருத்தை நமக்கு வலியுறுத்த அழகா பாடுறான் அது கைதட்டாங்க காரக்குடிய நீங்க கைதட்டமோ சொல்லி வைக்கிறேன் யிலுடை இலங்கை நாதன் வைத்துடை அறக்கன் உள்ளம் வெயிலுற்ற வெண்ணை போன் முறியிற்றுன்றே ஒரு பாட்டு கைதட்டிருக்காது நான் சொன்ன கைதட்டுங்க என்ன கருத்து தெரிஞ்சு தெரிந்து கைதட்டோன்னு என்னன்னா சீதையனுடைய எண்ணத்தை சூர்பனை உற்பத்தி பண்ணிவிட்டான் மனசுக்குள்ள ஒரு கற்பனை சீதையை இவனாக ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டான் ஒரு சீதையனுடைய அழகை ஃபார்ம் பண்ணிக்கின்ற பிற்பாடு இவனுடைய மனசை அதிலேயே போய்கிட்டு இருக்கு அப்படி போகும்பொழுது என்ன சொல்கிறான் வெயிலுடை நாளில் ஊற்ற வெண்ணை போல் உருகிட்டன்றே அந்த உதாரணத்தை தான் கைதுனார்கள் என்ன உதாரணம்னு கேட்டால் இப்போ வெயிலில் வைக்கிற வெண்ணையை வெண்ணையை வெயில் வச்சால் என்ன ஆகும் வெயில்ல வெயில் உடைநாளில் வெயில் காலத்தில் சூரிய ஒளி அல்ல வீட்டுக்குள்ள வைத்த வெண்ணாச்சிருச்சு வீட்டுக்குள்ளையும் அது கூட சீதையை பார்க்காம இருக்கு மேலே இருக்க கூற அப்படி இருந்தும் அந்த வெயில் பட்டு வீடு கொதிக்குது வீடு கொதிக்கும் பொழுது உள்ளே இருக்கிற வெண்ணையும் கொதிக்குது அதுபோல சீதையை நேரே பார்க்கலவேன் பார்க்காத பொழுது சூர்ப நகை சீ வார்த்தைகளை வைத்து கேட்டு அந்த வெப்பத்தினாலே ஈவன் சீதையை பார்க்காமலே வெயில் உடை உற்ற வெண்ணை போல் இதான் உதாரணம் வெயில் உடை உற்ற வெண்ணை போல் உருகிட்டு வந்து பாராமுன்னுமே உருவிச்சுங்கிறதுக்காக இது மிக மட்டும் இல்லை ஒரு டிராமேட்டிக் சேஞ்ச் ஒன்று பண்ணலாம் நீங்க எந்த காவியத்தை எந்த காவியத்தை ஒரு பெண்ண பார்த்த விற்பாடு தான் சந்திரனை பழிக்கிற படலம் தெண்டலை பழிக்கிற படலம் மோக படலம் படுக்கையில் தூக்கமராம உழல்ற விற்பாடு தான் இதெல்லாம் பார்க்காமலே வந்துருச்சு சீதையை பார்க்காமலே சீதைய ஆளே பார்க்கல பார்க்காமலே சந்திரனை பழிக்கிறான் சூரியனை பழிக்கிறான் தெண்டலை பழிக்கிறான் என்ன சொல்றான் பாருங்க சந்திரன சூரியன் ரொம்ப வெப்பமா இருக்கு ஏன்னா அவனுக்கு காமத்தி அதனால சூரியன் ரொம்ப வெப்பமா இருக்கு சந்திரன் கொண்டாங்கிறான் காவலாளிகள்ட்டன்லாம் தானே உடனே சந்திரனை கொண்டாந்துடாங்க சந்திரனை கொண்டாந்தாக்கு மேலே சூரியனா கொண்டாந்துச்சு அதில் சந்திரனை தான் கொண்டாந்துட்டோங்கிறாங்க விரட்டு விரட்டு விரட்டுங்கிறான் அவளது மோக வேதனை என்ன சீதையை பார்க்காமல ஞாபகத்தில் வச்சிருக்கேன் சீதையை பார்க்கல சூர்பனக சொன்ன சீதையைத்தான் போய் யோசிக்கிறான் போய் சிந்திக்கிறான் பண்றான் இந்த உணர்வுல பார்த்துருக்கான் நான் நின்றட்டு சூர்பனை தோட்டதில் கற்பனை தோன்றது சீதை சூர்பனைய கூப்பிட்டு இதுதான் சீதையா நீ சொன்ன சீதைதான அப்படி தத்துருமா தர்றா சீதை அவனுக்கு நின்றவள் தன்னை நோக்கி இந்நின்றவள் ஆம்புல் ஏம்பி நீ ஏம்பி சீதை என்ற நீ சொன்ன சீதை இவதானோ அப்படின்னு கேட்குறான் அங்க சீதை மேல ஒரு திறமை இல்லை அவன் கண்ணுக்கு தெரியுது சீதை அந்த மாதிரி அது இப்ப சில பையன்களுக்கு அப்படி தெரியுது காதல் பையங்கள் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பண்றான் ஒரு பையன் காதல் நோய் விட்டுட்டான் உற்ற பிற்பாடு அவனுக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது அவள் ஞாபகம்தான் அந்த நிலையில் அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு சினிமாவுக்கு போயிருந்தான் அங்கே படத்தில் ஒரு நடிகை வந்தான் ஏ நான் பார்த்த பொண்ணு மாதிரி இருக்குது அவன் ஞாபகமாக தான் அவளை பார்க்கறான் எல்லாம் இவள் பார்த்த ஞாபகமாக பார்த்தான் அதனால காடும் மலையும் அவளாக தோன்றின என் கண்களுக்கே காடு மலை கோயில் எல்லாம் அவளாக தான் தோணும் காதல் வந்துருச்சுன்னா அது மாதிரி இந்த சீதையினுடைய நினைப்பினாலே இவனுடைய கண்ணுக்கு தோன்றிய சீதையை இவ தான் நீ காட்டின சீதையோன்னு சொன்ன திருப்பிட்ட கேட்டான் அவங்க சீதையை தெரியுமா சொல்றேன் அறிஞ்சதில் இருந்து நினைவா இருந்துட்டேன் அந்த நினைவில் எனக்கு அப்படி தோணி போச்சு நீ பார்த்தது சீதை உணர்வு அப்புறம் ஒன்றினும் போகாது ஆசை கனத்தி உன் எதிரே வெளி வெளிநோக்கும் இவள் போலும் தோன்றும் இன்றி அப்படியே போச்சு இதனால பாஷையில் சொன்னாலுடைய நினைவு பண்ணப்பட்டவன் இவனுக்கு எதிரே தோன்ற சீதையின் மேலே சூர்பனையை சிருஷித்த சீதையை வச்சுதான் பாப்பான சீதை பார்க்க முடியாது ஏன் தெரியுமா ஹிப்னாடிசம் என்னென்னு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் கதை உங்களுக்கு விளங்கும் அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் நான் கொழும்புக்கு போயிருந்தேன் கொழும்புக்கு போயிருக்கும்பொழுது ஒரு ஹிப்னாடிஸ்ட் வந்திருந்தார் ஜான் ஃபிரான்சிஸ் பேர் அவர் அவர் ஹிப்னாடி இப்போ இங்கிலாண்டில் ஹிப்னாடிஸ்டன் ரொம்ப பேர் இருக்கார்கள் ஹிப்னாடிஸ்ட்லாம் ரொம்ப பேர் இருக்கிறார்கள் லண்டன் பார்லிமெண்ட்டில் ஹிப்நாட்டிஸத்தை அங்கீகரித்து பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ லண்டனில் எல்லாம் பிரசவப்படுத்திகளில் குளோரஃபார்ம் கொடுக்காமல் ஹிப்னாடிஸ்ட் வந்து அவளை ஹிப்நாட்டிசம் பண்ணிவிட்டு செசரி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க லண்டன் இஸ் ஆக்செப்டட் ஹிப்னாடிசம் இஸ் அ லா இன் சயின்ஸ் நவ் அதனால் ஹிப்னாடிசங்கிற பொய்க்கதையல்ல ஹிப்னாடிசம்ங்கிறது எப்படின்னு கேட்டால் நான் கொழும்புக்கு போயிருந்தேன் அப்போது ஒரு ஹிப்னாடிஸ்ட் வந்திருந்தார் இந்த மாதிரி லோட்டாவில் வெறும் ஐஸ் வாட்டர் ஒருத்தர் வர சொன்னார் கையை நிட்ட சொன்னார் பொழுது நான் ஊற்ற போகிறது வெந்நீர் கொதிக்கிற வெந்நீர்னு ஊற்று சுடுது சுடுதுன்னு கற்றுனா தண்ணீர் தான் ஊற்றுறார் பச்சை தண்ணீர் தான் ஊற்றுறார் வெந்நீர் வைக்க ஏன்னா ஹிப்னாட்டைஸ்ட் ஹிப்னோடைஸ் பண்ணிவிட்டால் பச்சை தண்ணின்னு சொன்னால் பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் வெந்நீர்ன்னு சொன்னால் வெந்நீர் என்ன சொல்கிறான் ஹிப்னாட்டிஸ்ட்டு அது மாதிரி தான் நடக்கும் அவன் ஊற்றுனான் பட்சத்தன்லியே சுடுதுவும் அப்படின்னா சுடுது கொதிக்குதுன்ட்டான் வெந்நீரை ஊற்றுனான் இப்போ குளிர்ச்சியாக இருக்குமே நான் ஆமா ஜிலு ஜிலி ஜிலுன்னு இருக்குங்கிறான் அது ஹிப்னாட்டிசம் தட் இஸ் ஹிப்னாட்டிசம் ஹிப்னாட்டிசத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோணும் அது பழகித்தா அந்த மாதிரி தான் அது இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேங்களுங்க மலக்காவுக்கு ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் வந்திருந்தார் அவர் மேசையில் இருந்து இங்கே ஹிப்னாட்டிசம் பண்ணுறதுக்காக வந்து இருந்து ஆட்களாக மேடைகள் கூப்பிடுவார் இருபது வெள்ளி டிக்கெட் மேடையில் இருந்து ஆளுக்குள்ள கூப்பிடுவார் கூப்பிட்டு உட்கார எங்கள் வகை வச்சுட்டு அப்படி தலையை தடவார் அப்படி தட்டுவார் நான் இவர் இப்படி அடிஷன் பண்ணலை இப்படி தலையை தடவார் அப்படி பட்டி உடனே என்ன பண்ணுவான்னா ஆல் ரைட் நவ் யூ டான்ஸ் அப்படின்னு கையை தட்டுவான் டான்ஸ் பண்ணுவான் டான்ஸ் பண்ணுவான் உடனே ஆடுவான் நவ் யூ டான்ஸ் ஆடுறான் திருடா இப்படி ஆச்சரியமாக இருக்கேன்னு எனக்கு பக்கத்தில் ஒரு மலாய்க்காரர் நல்ல பலிஷ்டமான ஆடு அவர் சொன்னார் திஸ் இஸ் ஹம்பக் ஏன் ஹம்பக்ன்னு கேட்டேன் அவன் முந்தையே என்கேஜ் பண்ணி வச்சுருக்கான் ஆட்களை சபையிலிருந்து கூப்பிட்றான் கூப்பிட்டு அவனாக அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சு முட்டு கை தட்டுறான் அவன் ஆடுறான் இதெல்லாம் பொய்ய அம்பக்குனார் நான் சொன்னேன் அவன் யார் வேணாலும் வாங்கினான்னு கூப்பிட்றான் அதனாலே நீ போவேன் அப்படின்னு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல நீ போடணேன் நான் போய் இவன் முகத்தரையே கிளிக்க போகிறேன்னு சொன்னான் இது அவுட்டாக சும்மா ஆளையெல்லாம் தஞ்சு பண்ணி வச்சுருக்கிறான் நான் போய் கிழிக்கிறேன்னு போடான்னு தைரியப்பட்டு புறப்பட்டேன் புறப்பட்டு என்னை பார்த்து ஒரு சிலிப் சிலிப்புக்குன்ட்டு அவனை ஒரு கை பார்க்குறேன்ட்டு தான் போனான் போய் ஜம்முனு போய் நின்றா மேடையில் அவர் இப்பாடு விஷயத்தை பற்றி கவலைப்படலை வால்ரைட் கமான் மை பாய் அப்படின்னு கைவிடுத்தாரு இவன் தான் வரப்பா நின்னானபடியே அவர் ஒன்றும் இல்லை உட்கார வச்சார் உட்கார் நட்டவ நின்னான் நின்று விற்பாடு தலையை அப்படி தடவினார் சிரித்தான் என்னையை பார்த்து அங்கேருந்து நான் உட்காந்துருக்கேன் மேடையில் என்னை பார்த்து சிரிக்கிறேன் அவர் தலையை தட பொழுது என்னையை பார்த்து சிரிக்கிறான் அப்புறம் தலையை தடையை விட்டு அவர் நெத்தி அப்படி ஒரு தடவை தொடனார் முடிஞ்சுது அப்படின்னுக்கு நான் அது வேற கேரி வேற பண்ணிக்கிறான் அப்படின்னுக்குண்ணா ஆனால் தடை விட்டு என்ன பண்ணாருன்னா கை அப்படி வச்சார் all right my boy dance na ara adaram ore aathama aadran yenake aacharyama iruke ore aathama aadran nere paathen sir ore aathama aadran apra aadnona marudi thalai thadai vitt stop naar ninnu vacheri poitu antaar avrudiye kalachi poi ange inda vandha what man you began to dance inga i don't know you no know, that time i couldn't know anything first i understood then sometimes i don't know i, don't know. I am not apingana adha i brought some ஹிப்னாட்டிசம்ங்கிறது நீங்க பொய்க்கதை அல்லது அது உண்மை அதனால அவன் பாருங்க அவன் கை தடணும்னு ஆட ஆரம்பிச்சுனான் அப்போ சூர்பு நகையோ பங்கைய செல்வி மந்திரம் எல்லா கலையும் வல்ல விளவை ராவணன் மயக்கோணும்னே ஹிப்னாட்டிசம் பண்ணிவிட்டான் அவன் சீதையை பார்க்கும் பொழுது என்ன தோணும் அவன் சொன்ன சீதை தான் தோணும் அவள் சொன்ன சீதை தான் அவனுக்கு தோன்மையோட உண்மை சீதை அவன் கண்ணுக்கு படாது ஏன்னா இசியாஸ் இன்ஜெக்டட் உள்ள இன்ஜெக்ட் பண்ணியாச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா ஏன்னா இன்ஜெக்டட் முக்கியாடிசம் பண்ண போய்த்தார் இங்க மூவாறுல ஒரு வாத்தியார் அவர் நான் சின்ன பிள்ளையிலேருந்து வருஷமா அவர் வீட்டுக்கு வருவார் போவார் பழக்கம் இப்ப நான் ஊருக்கு போயிட்டேன் இந்தியாவுக்கு போயிட்டேன் போய் ஒரு வருஷம் கழிச்சு வந்தேன் என்ன பார்க்க வந்தார் அவரோட ஒரு மணி பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டு அவர் போன உடனே எங்க கிட்டங்க இருந்த ஆளுக்கு கேட்டாங்க ஏன் வாத்தியார் மீச வச்சிருப்பாரு மீசை எடுத்துக்கிட்டாரு கேட்டான் நான் இருபத்தஞ்சு வருஷம் மீசையோட பார்த்திருக்கேன் இப்ப ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கீசி அதனால எனக்கு மீசையே பண்ணப்பட்டிருந்தனால அவர் மீசை இல்லாமல் இருந்தும் அவர் மீசோட இருக்க அது போல சீதை நேரம் இருந்தும் கூட சீதை பிரத்யட்சமா காட்சி கூட அந்த சூர்பனையனுடைய பண்ணப்பட்டதுனாலே பார்க்கிற சீதை அந்த சீதையைத்தான் பார்க்கறான் கடைசி வரைக்கும் அந்த சீதையைத்தான் பார்த்தான் கடைசி வரைக்கும் அந்த சீதையைத்தான் கண்டு நொந்தான் கடைசி வரைக்கும் அந்த சீதையை அதன் அழிந்தான் ஊச்சி சீதை சூப்பனையை சிருஷ்டித்த அதனால உண்மை சீதையை அவன் கண்டு மயங்கவில்லை அவருடைய தெய்வீக தோற்ற கண்ணுக்கு புலப்படவில்லை அவருடைய கற்பு காப்பாற்றப்பட்டது என்று கம்பன் தன்னுடைய கதையை அற்புதமா மாத்திரு நமக்கு தெரியாமலே மாத்திவிட்டான் மணிமேலுக்காக மாத்துறேன் சிலப்பதிகாரத்துக்காக மாத்திர சொல்லலை இப்ப தமிழ் பண்பாடுங்கிறது பறைமுகமா அதான் அவனுடைய ஜைக்கண்டிக் திறமையு அதை யோசிக்கும்பொழுதுதான் தெரியுது இதுக்காகத்தான் இவ்வளவு பாடி இருக்கான் என்னடா தெண்டலை பழிக்கிற படலம் பாடுறான் மயிலுடைய சாயலாலை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடைய இளைஞநாதன் இளையமான வைத்தான் பாடுறான் எதுக்காக பாடுறான் நேரே சீதையை கண்டு அவன் மோகிக்கவில்லை உண்மை சீதை அவன் உள்ளத்திலே மோகத்தை எழுப்பவில்லை சீதை சீதை அவனுக்கு உள்ளத்திலே உணர்வை உண்டாக்கினான் என்ற கருத்தில் வைத்து தான் கம்பராமாயணத்தை அமைச்சிருக்கான் இதைத்தான் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டும் நான் நினைச்சிருக்கேன் அற்புதமான சிருஷ்டி இல்லையா எவ்வளவு பெரிய உன்னதமான கற்பனை அதாவது எவ்வளவு நயமாக அந்த கதையை மாற்றி சொல்லாம சொல்லி நமக்கு அந்த சிலப்பதிகார மணிமேகலினுடைய தாக்கத்தை தான் ஏற்றுக்கொண்டு அப்படியே அமைச்சிருக்கான் இதை நான் காரக்குடல சொன்னோன்னு ஆச்சரியப்பட்டேன் யாருமே இதுவரையில் எடுத்துக்கல சீதையை பிறனெஞ்சு புகாளுங்கிற இழிவு வருமேங்கிற பத்தி யாரும் சிந்திக்கல சிலப்பதிகாரத்தில் சிந்திச்சிருக்கேன் சிலப்பதிகார சிந்திதான் மகாலட்சுமியுடைய அவதாரம் சீதாபிராட்டி அவதாரத்தில் பிறந்த கற்பு பழுதுபட்டதுன்னு எழுதுறான் ஏன்னா அப்பொழுது கம்பன் தோன்றல கம்பன் பார்த்தான் பழுதுபடாமல் தாக்கணும்னு நினைச்சான் அதுக்குதான் சூப்பநய கொண்டாடுறான் இங்க வான்மியத்தில் எப்படி இருக்கு தெரியுமா வான்மியத்தில் சூர்பனை போய் சொல்றதுக்கு முந்தையே காப்பாத்தான் என்பதை உங்களுக்கு சொல்லி ஒன்பது ஆயிடுச்சு அதனால் தமிழ் பண்பாட்டை கம்பன் எப்படி காப்பாற்றினான்றத உங்களுக்கு நான் எடுத்து இதில் விளக்கியிருக்கிறேன் இதுதான் கம்பனுடைய அபாரமான அதாவது சூப்பர் ஜீனியஸ் அந்த மாதிரி அமைத்திருக்காரு என்பதை உங்களுக்கு சொல்லி இன்றைய முதநாள் நாளைக்கு நான் தலைமை வைக்கிறேன் இன்றைக்கு முத நாள் கம்பராமாயன் நிகழ்ச்சியை இந்த அளவில் உங்களுக்கு பூர்த்தி பண்ணி நீ கேள்வி பதிலுக்கு பேர் சொல்லணும் நீங்கள சொன்னேன் சரி கேள்வி பதில் வந்திருக்கு இன்னாரும் சொல்லி சொல்லி வரீங்க இந்த ஒரு சிறிய புத்தக நான் கம்பன் விழனியப்பன் அவர்களிடத்தில் கொடுத்தேன் என்னை கம்பனால் அணக்க முடியாது உருவத்தை தான் காட்ட வேண்டும் உள்ளத்தை காட்டுகின்ற ஆற்றல் எனக்கு இல்லை சித்தாந்த வித்தகர்களுக்கு உண்டு என உருவத்தையாவது காட்டுவோம் என்பதற்காக அந்த உருவத்தை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கின்றோம் அதற்கு முன்னே நான் இங்கே புறப்பட்டு வருகின்ற பொழுது காரில் இருந்த இது போன்ற ஒரு படத்தை அவர்களிடத்திலே காட்டினேன் மிக அற்புதமாக இது எங்கே உள்ள சிலை என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் நான் சென்னையிலே உள்ள சிலை என்று சொன்னேன் இல்லை இல்லை இது தேரந்தூரிலே உள்ள கம்பனுடைய சிலை என்று சொன்னார் அப்பொழுது அப்பொழுது அவர் சொன்னனுடைய பொருள் எனக்கு புரியவில்லை இப்பொழுதுதான் அவருடைய பேச்சை கேட்ட பிறகுதான் எனக்கு அந்த பொருள் புரிந்தது அவர்கள் கம்பனுடைய பிறந்த சென்று கம்பனை கண்டவர்கள் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிந்தது நாம் கம்பனை கண்டவர்கள் தான் ரெண்டு பொருள் இருக்கிறது உருவத்தால் காண்பது ஒன்று ஆழ்ந்த நோக்கினாரை காண்பது ஒன்று